أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما أنجاهم إذ هم يبغون في الأرض بغير الحق يا أيها الناس إن ما بغيكم على أنفسكم متاع الحياة الدنيا ثم إلينا مرجعكم فننبئكم بما كنتم تعملون إنما مثل الحياة الدنيا كما إن أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض الزخرفها والزيّنت وظن أهلها أنهم قادرون عليها அதஹா அம்ருனா லைலன் அவ லஹாரன் ஃப ஜல்னாஹா ஹஸீதன் க அலம் தௌன பில்லம்ஸ் கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயাতি ல கௌமின் யதஃபக்கருன் வல்லாஹு யதுஇல الى دارிஸ் ஸலாமி வ யஹதீ மன் யஷா الى ஸிராத்தின் முஸ்தகீம் சதகுல்லாஹு தாலியா தெற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் தஆல அவருடைய கிருபையால் அறுநூற்றி எழுபத்தி இரண்டாவது வாரமாக இந்த தொடர்பு ஆண் எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆயத்துகள் சொல்லப்பட்டன இந்த இருபத்தி மூன்றாவது ஒரு பகுதியும் சென்ற வாரம் சொல்லப்பட்டது அடுத்து அல்லா சொல்லுகின்றான் யா யுஹன்னாஸ் இன்னமா பகையுக்கும் அழா அம்புசிக்கும் மனிதர்களே நீங்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயம் வரம்பு மீறுதல் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் உங்களுடைய ஆபத்திலிருந்து அவன் உங்களை காப்பாற்றிவிட்டால் மறுபடியும் அநியாயம் செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள் இந்த அநியாயம் அட்டூழியம் நீங்கள் செய்யக்கூடிய தவறான வேலைகள் அனைத்தும் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்குத்தான் கேடாக அமையும் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்தினுடைய பிரதிபலன் யார் செய்கின்றாரோ அவருக்கே ஏற்படும் உங்களுடைய அட்டுழியத்தினுடைய விளைவெல்லாம் அத அம்சுசிக்கும் உங்களின் மீதே தான் ஏற்படும் உங்களுக்கு பாதகமாகத்தான் ஏற்படும் நீங்கள் இருக்கின்ற இந்த உலகம் இருக்கிறதே மத்தால் ஹயாத் இத்துயா இந்த உலகத்தினுடைய அற்ப வாழ்க்கை இது அற்பமான இன்பத்திற்குரியது இது இந்த உலகத்தை நம்பி உலகத்திலே நிரந்தரமாக நாம் வாழ்வோம் என்பதாக நினைத்து நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இது அற்பமான உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்ம இலை நாம் மருஜிழ்க்கும் பனு நப்பி உக்கும் பிமா குண்டும் தாழ்மலும் பிறகு நம் பக்கம்தான் நீங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கின்றது எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருந்தாலும் திரும்பி நம் பக்கம்தான் நீங்கள் வர வேண்டும் பனு நம்பி உம்பிமா கும்தலோன் அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை பற்றி உங்களுக்கு நாம் அறிவிப்போம் ஒரு சின்ன செயலு கூட விடப்பட மாட்டார் எல்லாவற்றையும் முழுமையாக நாம் உங்களுக்கு சொல்லி காட்டுவோம் அறிவிப்போம் என்றெல்லாக தல குறிப்பிடுகின்றார் காப்பிர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து இந்த விஷயம் மூமின்களாக இருக்கக்கூடிய நாமும் அதை உணர வேண்டும் என்பதும் இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை சதமானதல்ல மிக அற்பமான ஒரு பொருளை கொண்டது சுகத்தை கொண்டது இந்த சுகத்தை நம்பி ஒரு மனிதர் ஆகியத்துறைய வாழ்க்கையை விட்டுவிட்டால் அதற்குரிய கேடு அதனுடைய தீமை அவருக்குத்தான் ஏற்படும் என்பதை உணர வேண்டும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்திரி அல்லாஹத்தலா இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான் இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் முன்னால் சொல்லியிருக்கோம் பலதில் துன்யா என்று சொன்னாலே தாழ்ந்தது என்பதாக பொருளாகும் ரொம்ப இழிவானது கேவலமானது தாழ்ந்தது என்பது அதற்கு பொருள் ஹயாத்துயா என்று சொன்னால் தாழ்ந்த இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்று பொருள் மசலு இன்னமா இந்த இந்தியா உலக வாழ்க்கையினுடைய உதாரணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கமா இன் ஒரு நீரை போன்று ஒரு தண்ணீரை போன்று அதாவது மழை மழை போன்று அன்சல் நாகு மினசமாய் வானத்திலிருந்து அதை நாம் இறக்கி வைத்தோம் ஒரு உதாரணத்தை சொல்வதற்காண்டே ஆரம்பித்து இப்படி சொல்லுகின்றான் அல்லாஹலா தபிஹின் அருதி அந்த மழை பெய்த உடனேயே பூமியில் இருக்கக்கூடிய பொற்பூண்டுகள் எல்லாம் அந்த தண்ணீரோடு கலந்து தண்ணீர் அந்த பொற்பூண்டுகளோடு பூமியில் கலந்து அது புற்பூண்டுகளை முளைக்க வைத்தது பஹ்தலத் நபாத் மிஹி நபாத்துள்ளார் மிம்மா ஏகுலுன்னாசு வல்லாம் நான் மனிதர்களும் மிருகங்களும் சாப்பிடுகின்ற பொருளிலிருந்து இந்த பூமியினுடைய தாவரங்கள் அந்த நீரின் மூலமாக கலந்தது அதாவது வானத்திலிருந்து மழை விழுந்து பூமியை நனைத்து பூமியில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகளோடு அது கலக்க ஆரம்பித்தது பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த புற்பூண்டுகள் தாவரங்கள் மனிதர்களும் சாப்பிடுவார்கள் மிருகங்களும் சாப்பிடும் அப்படிப்பட்ட தாவரங்கள் ஹத்தா இதா அஹதத்தில் அர்பு சுக்ரஃபஹா இந்த பூமியாகிறது அந்த தண்ணீர் கலந்ததின் காரணமாக அதனுடைய அழகை அது எடுத்து பொழுது முடிவாக என்ன நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் தண்ணீர் ஒழுந்து பூமியினை தண்ணீர் கலந்து அந்த பூமியிலிருந்து தாவரங்கள் பயிர் பச்சைகள் விளைய ஆரம்பித்தன அதனுடைய அழகை அந்த பூமி எடுத்து கொண்ட பொழுது வ அது ரொம்ப அலங்காரமாக அழகாக ஆன பொழுது வறண்டு கிடக்குது பூமி அதில் நடக்க கூட முடியாது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் பார்க்கவும் அது அவ்வளோ அழகாக இருக்காது மழை பெய்தது அதிலே பயிர்களெல்லாம் புல் பூண்டுகளெல்லாம் விளையும் பொழுது முளைத்து வெளியே வரும் பொழுது ஒரே பசுமையான காட்சியாக மனிதன் பார்க்குறான் எப்படி இருக்க முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு வறண்டு போய் வெடிப்பு விழுந்து அதை பார்ப்பதற்கே ஒரு விதமாக அருவறுப்பான தோற்றம் இருந்தது அந்த பூமி இப்பொழுது மழை பெய்ததின் காரணமாக புற்பூண்டுகள் விளைந்து பசுமையான நிறம் ஏற்பட்டு விட்டது நிலை ஏற்பட்டு விட்டது இப்போ பார்க்கறதுக்கு அழகா இருக்கு சாதாரணமாக அந்த மாதிரி உள்ள நேரங்களிலே கிராமப்புறங்களிலே வயல் ஓரங்களிலே நாம் போகும்பொழுது நாம் நினைப்போம் சொல்லுவோம் என்ன அழகா இருக்குது பாருங்க பச்சை போர்வை விரித்த மாதிரி ரொம்ப அழகா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாமே புகழ்வோம் மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கின்றது கண் குளிர்ச்சியாக இருக்குது மனதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவோம் இதை நம்ம கிராமங்களில் பயிர்கள் விளையக்கூடிய அந்த இடங்களில் நம்ம பார்க்கலாம் அதை அல்லாஹத்தெல்லாம் இங்கே சொல்லுகின்றான் இதா அகதத்தில் அரும்போ ஜு அதனுடைய அழகை அந்த பூமி எடுத்து அது அலங்காரமாக மிக அழகாக அற்புதமாக ஆகிய பொழுது அந்த அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் இப்போ பார்க்குறாங்க மற்றவங்க பார்க்கும்போதே அது அவ்வளோ அழகாக இருக்குது பூமிக்கு சொந்தக்காரன் எப்படி இருப்பான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தானுக்கு அகா அழகான பயிர் விளைஞ்சிருக்குது அறுவடை செய்ய வேண்டியது இந்த வருஷம் அறுவடையில மிக அதிகமான மகசூல் கிடைக்கும் அதிகமான லாபம் கிடைக்கும் என்று நினைத்து அந்த மனிதன் அதை பராமரித்து கொண்டிருப்பான் பார்த்து கொண்டிருப்பான் அன்னகும் காதிரோ நாளைஹா அந்த பூமிக்கு உரியவர்கள் நினைக்கிறார்கள் பூமிக்கு உரிய அந்த மனிதன் நினைக்கின்றான் அந்த மனிதர்கள் நினைக்கின்றார்கள் அன்னகும் காதிரோ நாளைஹா அந்த விளைந்திருக்கக்கூடிய அந்த பயிரை நாம் அதன் மீது சக்தி பெற்று விடுவோம் அறுவடை செய்வதற்கு சக்தி பெற்று விடுவோம் என்று மனிதன் நினைக்கும் அவர்கள் நினைக்கின்றார்கள் அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் ரொம்ப அழகாக விளைஞ்சிருக்குது அறுத்து வீட்டுக் கொண்டு போயிடலாம் அறுத்து நாம் விற்பனை செய்து விடலாம் மசூல் செய்து விடலாம் என்று அதனால் நம்மளால் முடியும் இன்னும் ரெண்டு நாள்ல அறுத்துடுவோம் அல்லது ஒரு நாள் நாளைக்கே அறுத்துடுவோம் நாளைக்கே அதனுடைய அறுவடை தொடங்கிவிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அன்னகும் காதிரவு நாளைஹ அதன் மீது அவர்கள் சக்தி பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர் நினைக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அத்தாஹா அம்ருணா லைலன் அவன் நம்முடைய கட்டளை அந்த பூமிக்கு வந்து விட்டது இரவிலோ அல்லது பகலிலோ அவன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலோ இரவிலே அப்படின்னு சொன்னால் அவனுக்கே தெரியாது அவன் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான் பகலில் அப்படின்னு சொன்னால் அவன் தோட்டத்தில் உலாவி கொண்டு இருப்பான் பார்த்து கொண்டிருப்பான் இது எப்போ எப்படி அறுவடை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பகலிலோ இரவிலோ நம்முடைய கட்டளை அதை நோக்கி வந்து விட்டது கட்டளை வந்து விட்டதுன்னா தண்டனை வந்து விட்டது அப்படின்னு அறுத்தான் அதான் திடீரென்று ஏதாவது ஒரு வெள்ளம் பெரிய வெள்ளம் அறுவடை செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீரெனு வெள்ளம் மழை பெய்யுது பல இடங்களில் பார்க்குறோம் பேப்பரில் பார்க்குறோம் இந்த பயிர்கள் எல்லாம் சேதமாகி விட்டன பல கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிடுச்சு சாதாரணமாக சொல்லுவோம் அது காஞ்சிங் கெட்டது பேஞ்சும் கெட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காஞ்சாலும் கெட்டு போயிடும் பேஞ்சாலும் கெட்டு போயிடும் அளவாக இருக்கணும் நம்முடைய கட்டளை நம்முடைய தண்டனை இரவிலோ அல்லது பகலிலோ அதை வந்தடைந்தது அறுவடை செய்யப்பட்டதை போன்று நாம் ஆக்கிவிட்டோம் இவன் அறுவடை செய்யலாம் நினச்சிட்டு இருந்தான் அறுவடை செய்யாமலேயே அறுவடை செய்யப்பட்டது போன்று அந்த பூமி ஆயிடுச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு சுத்தமாக மழை இல்லை மழை மட்டுமல்ல புயல் அடித்தாலும் சரி சூறாவளி அடிக்கின்றது இப்போ நிறைய பல இடங்களில் சூறாவளி போட்டிருக்கோம் பாருங்க இப்போ இந்த ஊட்டி நீலகிரி பகுதியில் நிறைய மரங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் நிறைய மரம் கரண்டே இல்லையா மூணு நாள் எந்த வீட்லேயும் எந்த இடத்துலையும் இல்லை கரண்டே இல்லை பெரிய ஆச்சரிய நிறைய மரங்கள் விழுந்து இன்றைக்கி பேப்பர்லேயும் பார்த்துருக்கலாம் நீங்கள் காரு வந்துக்கிட்டே இருக்குது மர மரம் உளுந்துச்சு கார் நசுக்கி போச்சு பல இடங்கள் நூற்றுக்கணக்கான மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் கீழே விழுந்து இந்த உயர்லாம் அருந்து போய் பலவிதமான இடையூறுகள் ஏற்படுது அப்படியே திடீர்னு நல்லாத்தில் ஆக்கிடுவான் இப்போ அந்த தோட்டம் எப்படி ஆச்சு அந்த பூமி எப்படி ஆச்சுன்னு கேட்டால் அதை அறுவடை செய்யப்பட்டதை போன்று நாம் ஆக்கிவிட்டோம் ஒன்றுமே இல்லை கல்லம் தில்லம் சற்று முன்னால் அங்கே ஒன்றுமே இல்லாததை போன்று ஆகிவிட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எல்லாம் இருந்துச்சு ராத்திரி பார்த்துட்டு போனால் தோட்டக்காரன் அந்த பூமிக்கு சொந்தக்காரன் காலையில் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாம் அறுவடை செய்யப்பட்டதை போன்று பூமியெல்லாம் இருக்குது காலம் தவன பில்லம்ஸ் நேற்று இல்லாததை போன்று அப்படின்னு சொன்னால் நேற்று அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அறுத்தான் அம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நேற்று நான் அறுத்தான் முன்னால் அந்த புயல் அல்லது மழை அல்லது ஏதாவது அல்லாஹல்லாவுடைய புறத்திலிருந்து ஆபத்து அது வருவதற்கு முன்னதாக ஒரு அரை நேரத்துக்கு முன்னால் வந்து பின்னால் வந்துருக்கு அரை நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பல பலன்று இருந்திருக்கு பசுமையாக இருந்திருக்கு போயிடுச்சு காலம் தவன பில்லம்ஸ் சற்று முன்னால் அது இல்லாததை போன்று ஆகிவிட்டது இது இந்த துனியாவுக்கு உதாரணம் உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றார் உலக வாழ்க்கையே சதம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் உலகத்திலேயே மூழ்கிவிட்டு இருக்கின்றார் அல்லாவின் பக்கம் திரும்புவதே கிடையாது ஆகிரத்தின் பக்கம் எண்ணமே கிடையாது தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்லை முழுமையாக துனியாவின் பக்கமே மூழ்கிவிட்டு இருக்கின்றார் அப்படியே ரொம்ப சுகமா வாழ்ந்துகிட்டு திடீர் என்று ஒரு நாள் அவருக்கு மவுத்து வந்துவிடும் அல்லது இவர் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை போய்விடும் இப்ப எப்படி ஆயிடுவான்னு கேட்டால் இந்த அறுவடை செய்யப்பட்ட எப்படி ஆயிடுச்சு அது ஆயிடுவார் எந்த பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கை ஆகிவிடும் மௌத்து வந்து விட்டால் கதை அதுக்கு பேல ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இவருக்கு ஆபத்துகள் ஏற்பட்டு ஏதாவது திடீர் என்று ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு அவருடைய சொத்து சுகங்கள் எல்லாம் போய்விட்டால் எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன எத்தனையோ வரலாறு ஒரு பெரிய கோடீஸ்வரர் பயங்கரமான சொத்துக்கு சொந்தக்காரர் ஏராளமான சொத்துக்கள் இருந்தன வீடுகள் நிலங்கள் தோட்டங்கள் அது இது காரும் பங்களா ஆள் அடியால் ஏராளமான வீடுகள் இருந்தன ஒருத்தருக்கு அவரை என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மள்ட தான் வரணும் நான் யார்ட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லை திடீரென்று ஒரு புயல் ஏற்பட்டது பூகம்பம் ஏற்பட்டது பூமி நடுங்கியது வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்தன அந்த தோட்டங்களெல்லாம் நாசமாகிவிட்டன நெருப்பு பிடிச்சிச்சு நெருப்பில் தோட்டமெல்லாம் கரைஞ்சி போச்சு எல்லாம் ஒரே ஒரு நாள் அரை நாள் கால் நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் அவர் பெரிய கோடீஸ்வரர் அவர் தலையனை குனியவே மாட்டார் நிமிந்து தான் நடப்பார் மசீத் எங்கே இருக்குதுன்னே தெரியாது முஸ்லிமான மனிதர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது அவருக்கு அல்லானா யாருன்னு தெரியாது அவருக்கு அல்லாஹ் பற்றி சிந்தனையே கிடையாது மௌத்தை பற்றி சிந்தனையும் கிடையாது இப்போ அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்னை எப்படி செஞ்சுட்டான் அல்லா அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹத்தலா இதனை சொல்லி காட்டுகின்றான் துனியா என்பதை இப்படித்தான் இந்த தண்ணீரை போன்று இந்த பூமி பூமியில் அந்த தண்ணீர் கலந்து பசுமையான ஒரு பயிரை உண்டாக்குகின்றது அது செழி செழிப்பாக ஆகுது பிறகு திடீர் என்ற ஆபத்து வந்து அது அழிக்கப்பட்டு விடுகின்றது இதை போன்று சிந்திக்கின்ற கூட்டத்தினருக்கு இப்படித்தான் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை விளக்கி கூறுவோம் விபரிப்போம் என்பதாக அல்லாஹத்தாலா சொன்னேன் இது ஒரு விளக்கம் உதாரணத்தோடு விளக்குகின்றான் அல்லாஹத்தாலா இப்படித்தான் விளக்குவோம் யாருக்கு சிந்திக்கணும் சிந்தித்தான் சிந்தனையை பயன்படுத்தவில்லை அவர்களுக்கெல்லாம் பலன் தராது என்பதாக பொருளாகும் வாழ்க்கைக்கு உதாரணம் ஒரு தண்ணீரை போன்று என்று அல்லாஹல்ல ஆரம்பித்து இருப்பது தண்ணீர் நீர் இருக்கின்றதை அது பொதுவாக குறிப்பிட்ட நேரத்தில் அதனை பயன்படுத்தி முடித்துக் கொள்ள வேண்டும் அதை நீண்ட நாளைக்கு வைத்திருக்க முடியாது ஒரு தண்ணீரை ஜம்சம் தண்ணீரை தவிர எந்த தண்ணீரும் நீண்ட நாள் வச்சிருக்க முடியாது எப்படிப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் சரி ஃபில்டர் செய்த அல்லது மினரல் வாட்ரு என்று சொல்லப்படக்கூடிய எந்த வாட்டராக இருந்தாலும் சரி பக்குவப்படுத்தி அதில் சத்துக்களை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக்கி அந்த சத்து இந்த சத்து என்பதை எல்லாம் கலந்து அப்புறம் ஒரு மினரல் வாட்டர் தயார் செய்யப்படுகின்றது என்பதாக சொல்லுகிறார்கள் அதையும் கூட பாட்டில் அடைச்ச அந்த பாட்டில் மேலே எழுதப்பட்டிருக்கு எக்ஸ்பைரி டேட் அது இறந்து போ செத்து போகக்கூடிய காலம் அப்படின்ட்டு காலாவதியாக கூடிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் அர்த்தம் இல்லையா அவ்வளோதான் அந்த தண்ணீருக்கு அப்போ தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும் அதே மாதிரி இந்த துணியா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே அந்த துணியா இருக்க முடியாது சரி இந்த துணியாவே அந்த தண்ணீரையே ஒரு மனிதன் நம்பிக்கொண்டு அந்த தண்ணீரையே வைத்திருந்து சாப்பிடுவோம் என்பதாக சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் அந்த தண்ணீரே அவனுக்கு யமனாக ஆகிடும் அவனுக்கு மலக்கள் முகத்தாகிடும் வச்சுருக்கிற அந்த தண்ணீரை அவன் குடித்தான் அப்படின்னு வச்சுக்கங்க இப்போ வாங்கி வச்சான் அடுத்த வருஷம் குடிக்கலாம் அந்த தண்ணீர் என்னாகும் அதில் கிருமிகள் ஏற்பட்டு அதுவே நஞ்சாக மாறிவிடும் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒருத்தர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் மூத்த ஆட்டார் நிறைய பேர் மூத்தாகிறாங்க ஒருத்தர் ஒரு சாப்பாட்டு பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கார் ராத்திரியில் வச்சாங்க வீட்டில் காலையில் எடுத்த அவர் சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே அந்த ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு மூத்தா போயிட்டார் மெட்ராஸில் தான் சாப்பாட்டு பொருள் தான் அது முதல்ல சாப்பிட்டாங்க தான் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பொருளை வச்சுருக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் அதில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுருக்குது பாய்சன் ஏற்பட்டு போச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்டா நல்லா தருக்கு பார்க்கறதுக்கு சாப்பிட்டார் மூத்தா போயிட்டார் என்னென்னு ஃபுட் பாய்ஸன் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இந்த தண்ணீரை கொண்டு உதாரணத்தை அல்லாஹலா விளக்கி இருப்பது சொல்லி இருப்பது உலகம் இந்த கே கட்டுக்கடையாக இருக்கக்கூடிய அல் மா அல் மாவுர் கிடைக்கூடிய ஒரு தண்ணீரை போன்றது என்பதற்காக உதாரணம் காட்டி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று விளக்கம் தருகின்றதே அது குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் அதில் வாழ முடியும் அந்த அளவுக்கு தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஜிபிராம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களிடத்தில் அதாவது இன்னொரு நபி இடத்திலே சொன்னதாகவும் சொல்லப்பட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்வீர்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை தேடிக் கொள்ளுங்கள் கபரிலே எவ்வளவு நாள் வாழ்வீர்களோ அவ்வளவு காலத்திற்கு அந்த கபருடைய வாழ்க்கைக்காகவே தேடிக் கொள்ளுங்கள் பிறகு ஆசிரியத்திலே எவ்வளவு நாள் வாழ்வீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் பொருளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்வோம் எல்லாத்துக்கும் தெரியும் அது ரொம்ப அற்பமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்கிலே சேர்க்க முடியாது கணக்கிலே சேர்க்க முடியாது அவ்வளோதான் ரசூலாய் சல்லி சொல்ல சொன்னாங்க ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளோ இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் இந்த கடல் இருக்கிறது பாருங்கள் கடல் நீர் பூமியில் எழுபத்தி ஓரு இருக்கின்றது இந்த கடலில் ஒரு ஊசியை ஒரு மனிதன் உள்ளே நுழைத்து எடுக்கின்றான் அந்த ஊசியிலே எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொண்டு இந்த உலகம் மீதி கடல் தண்ணி பூரா ஆகிரத்து உதாரணம் என்று சொன்னார்கள் சொல்லாய் சொல்லலா அலையம் ஊசியை விட்டுட்டா ஊசியில் எவ்வளவு தண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணியை பார்க்க கூட முடியாது அவ்வளோதான் முழுவதும் சேர்ந்தால் ஆகில உதாரணத்துக்கு ஆண்டி சொல்லுகின்றார் அது சரி அதனாலதான் ரசோல்லாய் சல்வல்லா அலே சொல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னார்கள் மாலி வழி எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் வழி போக்கன் ஒருவன் வழியிலே நடந்து செல்லும்போது நிழல் இழைப்பாறுவதற்காக வேண்டி ஒரு மரத்தடியில் தங்குகின்றான் அங்கேயே தங்கிட மாட்டான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவோம் அதை போல இந்த உலகம் என்பதாக சொன்னார் என்னோர் அதிசய எப்படி சொல்லுகின்றார்கள் இலை அஜ்மால் மால் நான் பொருளை சம்பாதித்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹால வகை அறிவிக்கவில்லை கட்டளையிடவில்லை அக்கூனம் எனல் தாஜிரின் நான் வியாபாரிகளில் வியாபாரிகளில் உள்ளவனாக ஆக வேண்டும் என்றும் எனக்கு அல்லாஹால அறிவிக்கவில்லை எனினும் எனக்கு அல்லாஹத்துள்ளான் உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹிவீராக சஜிதா செய்ய கூடியவர்களில் உள்ளவராக நீர் ஆகிடுவீராக மௌத்து வரும் வரைக்கும் உடைய ரப்பை வணங்குவீராக என்றுதான் எனக்கு அல்லாஹாலா கட்டளை இட்டு இருக்கின்றான் என்று ரசூல்லாய் சொல்லாஹன் சொன்னார் என்னது பொருளை சேர்க்கக்கூடாது வியாபாரி ஆகக்கூடாது அது ரசூல்லாய் சொல்லத்துக்கு உள்ளது இது எப்போ அவங்க நபிப்பட்டம் வந்த பின்னாலே அப்போ ந ரசூல்லாவும் வியாபாரியாக இருந்தாங்களே அப்படின்னு நீங்கள் அது முன்னால நுபுவத்துக்கு முன்னால நுபவத்தை எப்பொழுது கிடைத்ததோ நபி பட்டம் எப்பொழுது நபியாக ஆக்கப்பட்டார்களோ அதிலிருந்து எந்த வியாபாரமும் செய்யலாம் எந்த தொழிலும் செய்யவில்லை எந்த வேலையும் செய்யவில்லை அங்கே வேலையெல்லாம் என்ன கேட்டால் தபிலியம் பிரச்சாரம் அல்லா எதை சொல்லுகின்றனோ அதை மக்களுக்கு சொல்லுவது அல்லா என்ன சட்டத்தை சொல்லுகின்றனோ அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி காட்டுவது அப்படின்றது இப்போ நம்ம பொருளை சேர்க்கலாம் வியாபாரம் செய்யலாம் ஆனால் சட்டப்படி இருக்க வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் சட்டங்கள் நிறைய இருக்கின்றன எப்படி பொருளை சேர்க்க வேண்டும் எவ்வளவு பொருள் சேர்க்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது பொருளை எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவர்கள் எவ்வளோ பெரிய அல்லாஹத்தாலாவுடைய அருள் பெற்றவர்கள் சஹாபாக்கள் அப்த அப்துல் ரஹ்மான் ராவு ரல்லா தாலா அவருடைய விஷயத்திலா சொன்னது அடிக்கடி சொல்லப்பட்டு இருக்கின்றது அவங்களுக்கு அவங்க ரா சாதாரணமாக இருந்தாங்க ஆனா அல்லாஹத்தாலா தன்னுடைய திருவையின் காரணமாக அவர்களுக்கு பொருளை கொடுத்தோம் வேணாம்னு தான் சொன்னாங்க ஆனா பொருளை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பொருளை கொடுத்தான் அந்த காலத்துல மிகப்பெரிய பணக்காரர் அவர் சாதாரணமாக தான் போனாங்க முக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ஒரு காசும் கூட இல்லை எந்த பொருளும் கிடையாது உடுத்தி இருக்கக்கூடிய துணியை தவிர வேறு எதுவும் கிடையாது ஆனால் அவர்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லமுடைய காலத்திலே ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு ஒன்பது வருஷத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள் தபுக்கு போருக்காக வேண்டி என்று வரலாற்றிலே நாம் பார்க்கணும் அவ்வளோ பொருள் எப்படி கிடைச்சி வியாபாரம் செஞ்சாங்க நான் வேணான்னு தான் நினைக்கிறேன் எல்லாம் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் கொடுக்கணும்னு ஆடிட்டா இவன் வேறான்னு சொன்னாலும் கிடைக்கும் அப்படின்னாரு இல்லையா ஒரு தடவை அதுல அப்துல் ரபான ராவு அல்லா தன்னுடைய வரலாற்றில் சொல்லப்படுகின்றது அவங்க நிறைய சாதிம்கள்லாம் இருந்தாங்க வேலைக்காரர் இருந்தாங்க மற்றவங்க இருந்தாங்க ஒரு தடவை ஒட்டகங்கள் வாங்கிட்டு வந்தாங்க வேலைக்கு அதை விற்பனை செய்வதற்காக வேண்டி அந்த ஆயிரம் ஒட்டகங்களை விற்பனை செய்வதற்காக தன்னுடைய சாதி மீன்கள் வேலைக்காரனுடைய பணியாளர்களுடைய சொல்லி வச்சிருந்தாங்க வாங்கின விலைக்கே விற்றுருப்பா இது லாபம்லாம் வேணாம் லாபமே வேணாம் வாங்கின வேலைக்கு விற்று சரி என்ன வருது ஒட்டகம்லாம் விற்றாச்சு ஆயிரம் ஒட்டகம் வாங்கின விலைக்கே விற்றாச்சு வித்துட்டிங்களான்னு கேட்டாங்க வித்துட்டோம் என்ன வேலைக்கு வாங்கின வேலைக்கே விற்றுட்டோம் இது என்ன இங்கே கிடக்குது அந்த கயிறுலாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அடடா அந்த ஒட்டகத்தில் காலில் கட்டுற கயிறு இருக்குது பாருங்க ரிகால் என்பதாக சொல்லப்படும் ரிகால் அந்த கயிறு ஆயிரம் ஒட்டகத்துலேருந்து ஆயிரம் கயிறை எடுத்து தனியாக வச்சிருந்தாங்க அதை கொடுக்கல ஒட்டகத்தை மட்டும் விற்றுட்டாங்க அவரு வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கினவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இங்கே கயிறு மட்டும் கிடக்குது ஆஹா இது என்ன எப்படி கிடைக்க அப்படின்னு சொல்லி சரி இதே விற்றுபடு அப்படின்னு சொன்னாங்க ஒரு கயிறு ஒரு திருகம் வீதம் விற்றாங்க ஆயிரம் திருகம் நான் வேணான்னு நான் சொன்னேன் வாங்கின வலைக்கே விற்றுனு சொன்னேன் ஆனால் அல்லாஹத்தால் ஆயிரம் திருகம் லாபம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு உலகப்பற்றற்ற மிகப்பெரிய சகாபி சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் விஷாரத்துள் ஜன்ன சொர்க்கத்தை கொண்டு நச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் உங்களுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு அவர்களுக்கு ரசுல்லாய் சல்லா அலிஸ்மர்கள் சொல்லுகின்றார்கள் டயாமத் நாளிலே மர்ஷர் மைதானத்திலே நான் முதன் முதலாக சொர்க்கத்திற்கு செல்லுவேன் எனக்கு பின்னால் என்னுடைய ஏழை சஹாபாக்கள் எல்லாம் உள்ள வருவாங்க ஏழையான சகாபாக்கள் எல்லாம் உள்ள வருவாங்க அப்போ நான் பார்க்கிறேன் இந்த மர்ஷர் மைதானத்திலே அப்து அப்துல் ரஹ்மான் லவுப் அவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சிராத் முஸ்தீம் என்ற பாலத்தில் அவர் தவழ்ந்து தவழ்ந்து வரக்கூடிய காட்சியை நான் கண்டேன் என்பதாக சொன்னார் அதற்கு விளக்கம் விளக்கம் சொல்லுகின்றார்கள் அவர் தான் வைத்திருந்த பொருளுக்கு கணக்கு கொடுத்து விட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது அதன் காரணமாக நின்று நின்று காலெல்லாம் கடுத்துடுச்சு காலெல்லாம் எடுத்து போச்சு எவ்வளோ நாள் பல ஆண்டுகள் நிற்க வேண்டியது வரும் அப்படி நின்று நின்று காலெல்லாம் எத்து போச்சு அதனால் நடக்க முடியாமல் தவழ்ந்து வரக்கூடிய நின்றதாக சொன்னார் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன நம்ம எப்படி பொருள் எப்படி இருக்க நினைக்கிறதே கிடையாது லாபம் கிடைச்சா போதும் வந்தா போதும் காசு வந்தா போதும் என்பதாக நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னொரு ஹதீஸ்ரீ ரசூல்லாம் பொருள் இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் அந்த பொருளை பொருளையே நோக்கமாக கொண்டிருக்க கூடாது காசையே நோக்கமாக கொண்டிருக்க கூடாது உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கையினுடைய அந்த தன்மை மனித மனதிலே ஏற்பட்டு விட்டால் அல்லாஹால ஒரு ஆஹிரத்தை பற்றியுள்ள ஞானத்தை கொடுத்து விடுவான் சுல்லாம் சொல்லுகின்ற மா சஹித் ஆபுது இல்லா அம்பத் எவர் ஒருவர் உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றாரோ பற்ற வாழ்க்கை கவ்விட்டு இருக்கக்கூடாது உலகத்தில் வாழ வேண்டும் பல தடவை சொல்லியிருக்கிறேன் எப்படி தண்ணீரிலே தாமிர தாமரை இலை இருக்கின்றது அது போன்று தாமரை இலை தண்ணீர்ல தான் கிடக்கும் ஆனா தண்ணி ஒட்டாதது அதே போல ஒரு மூணு நாலு உலகத்தில் வாழ உலகத்தில் தான் இருக்கணும் தாமரை தண்ணீர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு காய்ஞ்சு போயிடும் அது மாதிரி உலகத்திலேருந்து வெளியே எங்கேயாவது போக முடியும்னா போக முடியாது போனால் அவர் அவுட் சைடு வரு அதனால அவர் உலகத்தில் தான் இருக்கணும் ஆனால் உலகத்தினுடைய அந்த நீர் ஒட்டாமல் வாழ வேண்டும் இது உதாரணம் இன்னொரு உதாரணம் முன்னாலே சொல்லியிருக்கிறேன் கடலில் மீனை போன்று இருக்க கடல் உப்பு நிறைந்தது உப்பு நீர் அது அதில் தான் மீன் கிடக்குது அந்த மீன் அப்புறம் அந்த மீனை பிடிச்சி சமையலுக்கு பயன்படுத்துறதா இருந்து சமைக்கிறதா திரும்ப உப்பு போட்டு தான் ஆக்கணும் என்ன இவ்வளோ நாளாக கடலில் தானே இருந்துச்சு நிறைய உப்பு ஏறி இருக்கும் அதில் அப்படி போட்டு ஆக்குவோமா உப்பு போட்டு தான் ஆக்கும் உப்பு போடாமல் மீன் ஆக்க முடியாது கடலில் தான் இருந்துச்சு அது இதே போல் தான் அதாவது உலகத்துக்குள்ளே தான் இருக்கணும் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பு உடலுக்குள்ளே ஏறிவிடக்கூடாது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உடலுக்குள்ளே வெளியே வெளியே நின்றுக்கணும் அப்படியே இன்னொரு உதாரணம் சொல்லுவார்கள் முலானா ரூமி ரஹமத்துல்லாயவர்கள் சொல்லுவது கப்பல் இந்த கரையில ஏறி அடுத்த நாட்டுக்கு போக வேண்டும் கப்பலில் ஏறியாச்சு கப்பல் கடல்ல தான் போகணும் கப்பல் கடல்ல மிதந்து அடுத்த நாட்டுக்கு போய் சேர வேண்டும் அந்த கப்பல் கடலில் கடல் மீது தான் போக வேண்டும் கடலுக்குள்ளே போய்விடக்கூடாது அதாவது கடலுடைய நீர் கப்பலுக்குள்ளே வந்து விடக்கூடாது மனிதனுடைய வாழ்க்கை கப்பலை போன்று உலகம் என்பது இந்த கடலை போன்று உலகம் என்ற அந்த கடல் மனித வாழ்க்கை என்ற அந்த கப்பலுக்குள்ளே வந்துவிடக்கூடாது வெளியேதான் என்பதாக உதாரணம் சொல்லுவார்கள் பற்ற வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றாரோ அவருக்கு அல்லாஹால அவருடைய இதயத்திலே ஹிக்மத்தை உண்டாக்கி விடுவான் ஹிக்மத் என்ற ஞானத்தை ஏற்படுத்தி விடுவான் அவருடைய நாக்கை அந்த அவருக்குறைகள் இருக்குரிய நோயையும் அல்லாஹாலுமன் கடைசியாக அல்லாஹால இந்த மனிதரை இந்த உலகத்தை விட்டும் தாருசலாம் என்ற வீட்டின் பக்கம் அடுத்த அடுத்த சொல்லுகின்ற அந்த வீட்டின் பக்கம் ரொம்ப சுத்தமானவராக வெளியாகி விடுவான் என்று சொல்லுகின்றார் இன்னொரு அதிசல துணியா பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன அத் துன்யா தாரு இந்த துனியா இருக்கின்றதே அது ஒரு மனிதருக்கு உரிய வீடு ஆகிரத்திலே வீடு இல்லையே அவருக்குரிய வீடு ஆகிரத்தில் அவருக்கு வீடு கிடையாது அவர் தான் துனியா ஒட்டி வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பார் அதாவது பொருள் இல்லையோ அவருக்குரிய பொருள் இது என்று சொன்னால் யார் ஆகிரத்திலே அந்த பொருள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் கிடைக்க முடியாதவராக இருக்கின்றார் அவருக்குரிய பொருள் இந்த உலகம் யாருக்கு அக்கல் இல்லையோ புத்தி இல்லையோ அவர்தான் இந்த உலகத்திற்காக வேண்டி மட்டுமே சேமித்துக் கொண்டிருப்பார் என்பதையும் உலகத்தலா சொல்லு அலுவலாமர்கள் சொல்லி காட்டுகின்றார் மனிதர்களே இன்ன்து இந்த உலகம் இருக்கின்றதே உங்களுக்கு கண்முன் தெரியக்கூடிய ஒரு பொருள் இது கண் முன்னால் தெரிகின்றது இதனுடைய லாபம் தெரியுது இந்த உலகத்தில் நல்லவர் கட்டவர் எல்லாருமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் மறுமை இருக்கின்றதே அது உண்மையாக வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம் அதுக்கு அந்த உலகத்திலே ஆகிரத்திலே நீதியும் வலிமையும் வாய்ந்த அரசன் அங்கே தீர்ப்பு செய்வான் நீதியும் வலிமையும் வாய்ந்த அரசன் அல்லாஹால தீர்ப்பு செய்வான் அவன் சத்தியத்தை சத்தியமாக ஆக்கி வைப்பான் பாத்திலை அசத்தியத்தை அசத்தியமாக ஆக்கி விடுவான் ஒவ்வொரு தாயும் அந்த தாயை அந்த தாயினுடைய குழந்தை பின்பற்றி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கருத்து ஒவ்வொருவரும் எதை பின்பற்றி வாழுகின்றாரோ அதற்கு பின்னாலேயே போகக்கூடியவராக இருப்பார் துனியாவை மட்டும் பின்பற்றி வாழக்கூடியவராக இருந்தால் துனியா இவருக்கு இவர் இவர் துணியாவை தாய் போன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அது பின்னால் போயிட்டே இருக்கிறார் மூமி நான மனிதர் ஆகிரத்தை தாய் போன்று நினைக்க வேண்டும் அதை அதன் பின்னால் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள் அதனால முன்னால சொன்னபடி துணியாவில் வாழக்கூடாது பொருள் சேர்க்கக்கூடாது சாப்பிடக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அர்த்தம் இல்ல அதுக்கு தனியாக அதிசிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு கருத்து என்னன்னு கேட்டா ஆகிரத்தை முற்றிலுமாக மறந்து துணியாவில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அதை ரசூல்லாய் சலா மற்றொரு அத்திய அரசு சொல்றாங்க சுயில ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அனி துன்யா உலகத்தை பற்றி ஒருத்தர் கேட்டார் உலகம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் துனியாக்க மா யூசுக்கா ரப்பிக்க உன்னுடைய துன்யா என்பது உலகம் என்பது உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை பாராமுகமாக்கிவிடுமே அதுதான் அப்படின்னு சொன்னாங்க ரப்பை விட்டும் உன்னை திசை திருப்பி விடுமே அதுதான் துனியா அப்படிங்கிறது அப்ப ரப்ப மறக்காம அல்லாஹுவை மறக்காமல் உலகத்தில் வாழ்னா வாழ் எப்படி வேணாலும் வாழ் அக்கோ முஃபசிரி குறிப்பிடுகின்றார்கள் அத் துன்யா கல் உம்மி துன்யா என்பது ஒரு தாயை போன்று வல் ஆசிரத்து கல் மல்லிம் மறுமை என்பது ஒரு ஆசிரியரை போன்று ஒரு மனிதர் இந்த உம்மு தாயே போதும் துனியாங்கிறது தாயை போன்று இந்த தாயை போதும் என்று தாயிடத்திலேயே கடைசி வரைக்கும் அவர் இருந்து கொண்டே இருப்பாரையானால் ஆசிரியரிடத்தில் செல்லாமல் பாடம் படிக்கணும் அறிவு வேணும் ஞானம் வேணும் படிக்கணும் பாஸ் ஆகணும் மேதை ஆகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் ஆசிரியர்கிட்ட போய் படிக்கணும் ஆசிரியர்களிட்டையே போகாம தாயிட்டே உட்கார்ந்து இருந்தா மனிதர் அவள் கடைசியில் எப்படி ஆகிடுவான் ஜாகிலாக ஆகிடுவான் அவன் அறிவாளியாக ஆக முடியாது ஒரு குழந்தையே போன்று குழந்தை அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருந்துட்டு இம்மா முசி ரஹத்துல்லா அவர்கள் சொல்லுவதை போன்று உலகத்தினுடைய விஷயங்களை கொஞ்சம் மறந்தரணும் அதாவது ஆகிரத்தை நினைத்து கொண்டிருக்கணும் உலகத்தை மட்டும் கவிக்கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் தாய் தாயிடத்திலே பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையை போன்று அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தை பாலை மறக்கடிக்க வேண்டும் ரெண்டு வருஷம் ஆனவொன்னே பாலை மறக்கடிச்சிடணும் மரக்கடிக்கிறதுக்காக பலவிதமாக முயற்சி செய்யறாங்க தாய் நம்ம பார்க்கறோம் மரக்கடிக்காம அப்படியே அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த குழந்தை குடிச்சுக்கிட்டே இருக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவன் பெரியவன் ஆனாலும் அவரும் பால் கொடுக்கும் அந்த மாதிரி ஆகும் இதுபோன்று தான் துனியா என்பதாக அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அதுபோன்று செலவாரை உதாரணம் சொல்லுகின்றார்கள் இங்கே அப்ப தாயை விட்டு ஆசிரியர் இடத்தில் சென்றால் இவன் அறிவாளியாக ஆகலாம் எவர் ஒருவர் தாயை விட்டு விட்டு ஆசிரியிடத்தில் சென்று கல்வி பயிலக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகின்றாரோ அவர் ஆலிமாக ஆயிடுவார் அறிவாளியாக ஆயிடுவார் மகசூத் இவருக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தின் மக்கள் சேர்ந்து விடக்கூடியவராக ஆயிடுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆக துனியா என்பது இப்படிப்பட்டதுதான் என்பதாக நிறைய விளக்கம் தந்திருக்கின்றார்கள் அதை நாம் செய்ய வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகித்தான் அல்லாஹலா இந்த உதாரணத்தை இங்கே சொல்லுகின்றான் ஒரு தண்ணீரை போன்று வானத்தில் இருக்கக்கூடிய மழையை போன்று அது பூமியிலே விழுந்தது பயிர் செழிப்பாக விளைந்தது கடைசியா அல்லா தலது அழிச்சுட்டான் அந்த பயிருக்கு உரியவர் அந்த பூமிக்கு உரியவர் பார்த்து மிகப்பெரிய வேதனை அடைகின்றார் என்று அல்லாஹத்தாலா சொல்லி உலகம் படித்தான் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் பக்கம் அழைக்கிறான் உங்களை தாரு சலாமின் பக்கம் அழைக்கின்றான் முஸ்தீம் அல்லாஹாலா யாருக்கு யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு சிராத்த முஸ்தீம் என்று சொல்லப்படக்கூடிய நேரான வழியை வழியை அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் நேரான வழியிலே அவர்களை நடத்தாட்டுகின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹால தாரு சலாமின் பக்கம் அழைக்கின்றான் துனியாவையும் ஆகிரத்தையும் ரெண்டையும் அல்லாஹால தான் படைச்சான் தாரு சலாம் சொன்னா அங்கே சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹாலாம் படைச்சான் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் சொர்க்கத்திற்கு தாரு என்று இங்கே பெயர் சொல்லப்படுகின்றது ஏன்னா எ எட்டு சொர்க்கங்கள் இருக்கின்றன எட்டு சொர்க்கங்களிலே தாரு என்பது ஒரு சொர்க்கம் அல்லது எல்லா சொர்க்கங்களுக்கும் சேர்த்தும் தாரு என்று சொல்லலாம் ஏன்னா தாரு சலாம் அப்படின்னு சலாம் தார்ணா வீடு சலாம் சொன்னால் சாந்தி மயமானது அர்த்தம் அதுக்கு மூணு விதமான கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அஸ்ஸலாம் என்பது அல்லாஹாலாவுடைய பேர் தொண்ணூற்றி திருநாமங்களிலே ஒரு பேர் அஸ்ஸலாம் என்று இப்போ தாரு சலாம்னு சலாமுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் எப்படி பைத்துல்லா வந்து மஸிதை வந்து பைத்துல்லா அல்லாவுடைய வீடுன்னு சொல்றோம் குறிப்பாக பைத்துல்லா என்பது காபாவுக்கு சொல்றோம் பைத்துல்லா அல்லாவுடைய அது போன்று தாருடைய வீடு சலாம் அப்படின்னு சொன்னா சாந்திமயமானவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹாலாவுக்கு சலாம் என்று ஒரு பேர் இருக்கின்றது அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அவனுடைய விஷயத்துல நம் சலாம் அப்படின்னு சொல்லும் போது குறைகளை விட்டும் எல்லா இணைகளை விட்டும் எல்லா விதமான ஓமைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் சலாமத்தானவன் தூய்மையானவன் என்பதாக பொருள் அது அதனால அ சலாம் என்று அவனுக்கு ஒரு பெயர் இருக்கணும் ஆனா தாரு சலாம் அல்லாவுடைய வீடு தாரி சலாம் வல்லாஹ்லா தாரிசலாம் அல்லாஹாலுலாம் அழைக்கிறான் உங்களை அழைக்கிறான் அப்படின்னு அல்லது சலாம் அப்படிங்கிறதுக்கு சலாமத் அப்படின்னு அர்த்தம் சுத்தமானது தீமைகள் இல்லாதது சிரமங்கள் இல்லாத சலாமத் சாதாரணமா சொல்லுவான் சலாமத்தா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சுகமாக போயிடுவாங்க எப்படி சலாமத்தா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறோம் ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது அது போல சலாம் தாரு சலாமத்தாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னா அங்க போனா எந்த சிரமம் கிடையாது எந்த கவலையும் கிடையாது நிறைய சொல்லியிருக்கிறோம் அங்க எந்த தீமையும் கிடையாது அங்கதான் வாழ்வோம் தேவைப்பட்டதெல்லாம் சாப்பிடுவோம் எல்லாமே சாப்பிடுவோம் குடிக்கிறதுக்கு நிறைய கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்கும் சாப்பிட சாப்பிட எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருப்பார் இங்க மாதிரி குண்டாகிறதோ ஒல்லி ஆகிறதோ அப்படின்லாம் கிடையாது எப்படி உள்ள போறாரோ அதே மாதிரி இருந்துகிட்டே இருப்பார் எப்பவுமே எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றதெல்லாம் பின்ன என்ன ஆகும் அப்பாய் சல்லி சொல்லத்திட்ட கேட்டாங்க சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் எப்படி ஆகும் இங்கே சாப்பிட்றதெல்லாம் வெளியே வந்துருது மேலே போட்டால் கீழே வந்துருது அங்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் சுல்லாய் சல்லாஹாலிஸ்லம் சொன்னாங்க ஜுஷா கஷ் அதாவது அது ஏப்பமாக மாறிவிடும் ஏப்பமாக வெளியே வரும் அதுதான் அந்த செரிமானமாகி உள்ளே போகிறது செரிமானமாகி ஏப்பமாக மாறிவிடும் அது வா வாயுவாக வெளியாகி விடுவது அந்த ஏப்பம் விடக்கூடிய அந்த ஏப்பத்தினுடைய வாடகை இருக்கின்றதே அது கஸ்தூரி வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கஸ்தூரி வாசனை உள்ளதாக அறுவருப்பான வாடை உள்ளது அங்கே இருக்காது ஏன்னா அறுவறுப்பான இடம் அல்ல இது அதனால அல்லாஹால இப்படி படைக்கக்கூடியவன் அப்படியும் படைப்பான் படைக்க முடியும் என்ற சக்தியை தன்னுடைய சக்தியை காட்டுகின்றான் தன்னுடைய அறிவை அங்கே காட்டுகின்றான் சரி அப்போ சலாமத்தான இடம் எல்லா விதமான தீமைகளை விட்டும் சலாமத்தாக இருக்கக்கூடிய இடம் அல்லது மூணாவது ஒரு அர்த்தம் என்ன கேட்டால் சலாமுடைய வீடு அப்படின்னு சொன்னால் சலாம் சொல்லக்கூடிய வீடு அங்கே யார் யார் போகிறாங்களோ உள்ளே போகிறாங்களோ அவனுக்கெல்லாம் எல்லாவும் மலக்குகளும் சலான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு சலான் சொன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மலக்குகள் சலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சலாம் சொல்லி அஸ்ஸாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் எங்கே பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அங்கே இரவு பகல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சூரியன் சந்திரன்லாம் கிடையாது எப்பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால இருபத்தி மணி நேரம் அல்ல எந்த நேரமும் நேரம் மணி நேரம் மணி கணக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அங்க இந்த சலாம் என்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால தாரி சலாம் உடைய வீடு சலாம் சொல்லப்படக்கூடிய வீடு என்பதாக இப்படி மூன்று அர்த்தங்கள் சொல்லப்பட்டு சரி வல்லாகு ஏதோ இலா சலாமுடைய அந்த வீட்டின் பக்கம் அல்லாஹலா அழைக்கின்றான் வயகுதி அவன் நேர் வழியில் நடத்தாட்டுகின்றான் மை யஷா தான் நாடியவரை இலா சராத்தின் நேரான வழியின் பக்கம் வழியின் பக்கம் அவர்களை தான் நாடியவர்களை நடத்தாட்டுகின்றான் என்பதாகவும் சொல்லுகின்றான் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தங்களுக்கு உதாரணத்தை சொல்லி இந்த ஆயத்தையும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தடவை தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சில வழக்குகள் வந்தார்கள் ஜாபிர் ரு அல்லாத்தாலும் அந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் சில வழக்குகள் வந்தார்கள் இந்த உங்களுடைய மலக்குகள் பல சில பேர் வந்தாங்க ஒருவர் இன்னொரு இடத்துல சொல்லுகின்றார் இந்த உங்களுடைய சகோதரருக்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது சொல்லுங்கள் விளங்கி கொள்ளட்டும் என்பதாக சொல்லுகிறார் இப்போ அவர் கேட்டார் அந்த மலக்கு கேட்டாரு இவர் தான் தூங்குறாரு எப்படி விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் அந்த மலக்கு இன்னொரு மலக்கு சொன்னார் இவருடைய கண்கள் தூங்குகின்றன இவருடைய கல்வி விழித்துக் சொல்லுங்கள் விளங்கி கொள்வார் என்பதாக சொன்னார் அப்போ அந்த இன்னொரு மலக்கு சொன்னார் அவருக்கு உதாரணம் சொல்லுகின்றார் ஒரு எஜமான் ஒரு பெரிய பணக்காரனான யஜமான் ஒரு பெரிய மாளிகையை கட்டினான் அழகான ஒரு மாளிகையை கட்டிய பின்னால் அந்த மாளிகையினுடைய திறப்பு விழாவுக்காக வெட்டி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தான் ஒரு மௌதுபா பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தான் தன்னுடைய பணியாளர்களில் ஒருவரை அழைத்து ஒரு தாய் அழைப்பாளர் ஒருவரை அழைத்து அந்த ஊர் முழுவதும் நகரம் முழுவதும் நாடு முழுவதும் சொல்லி வர சொன்னான் இந்த மாதிரி இன்னும் எஜமான் ஒரு அற்புதமான மாளிகை கட்டி இருக்கின்றான் இருக்கிறார் அந்த மாளிகை திறப்பு விழாவுக்காக வேண்டிய ஒரு உணவு அதாவது ஒரு விருந்து தயார் செய்யப்பட்டு அவர் உங்களை அழைக்கின்றார் நீங்கள் எல்லோரும் வந்து அந்த உணவை அருந்தி அந்த மாளிகையுடைய சிறப்பையும் அதனுடைய கவர்ச்சியும் அதனுடைய அழகான நிலையும் கண்டு வர வேண்டும் என்பதாக அறிவிப்பு செய்ய சொன்னார் அந்த யஜமான் அதன்படி ஒரு பணியாளர் சென்று எல்லா மனிதர்களுக்கும் அழைப்பு கொடுத்து வந்தார் ஊர்ல நாட்டில் ஒரு ஆளுங்களுக்கே எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்தார் இந்த அழைப்பை ஏற்று யார் அந்த மாளிகைக்கு சென்றார்களோ அவர்களெல்லாம் அறுசுவை மிக்க அழகான உணவுகளை உணவை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அழகான மாளிகையும் பார்த்தார்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வீட்டுக்கார யஜமானுடைய திருப்திக்கும் உள்ளானவர்களாக ஆனார்கள் யாரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அங்கே வரவுமில்லை அந்த உணவும் கிடைக்கவில்லை அந்த மாளிகையுடைய அழகை பார்க்கவும் முடியவில்லை அந்த யஜமானுடைய திருப்திக்கு ஆளாவது மட்டும் ஆளாகாமல் யஜமானுடைய கோபத்திற்குள்ளானவர்களாக ஆகிவிட்டார்கள் இதுதான் இவருக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த மலைக்கு சொன்னார் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இது என்ன விலைக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் அந்த யஜமான் என்பவன் யஜமான் என்பவர் அல்லாஹ் யஜமான் என்பவன் அல்லாஹ் அந்த மாளிகை என்பது சொர்க்கம் அந்த அழைப்பாளர் என்பவர் முகமது சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் அந்த யஜமான் ஒரு பெரிய மாளிகை சொர்க்கம் என்ற அந்த மாளிகையை கட்டி வைத்துக் கொண்டு இங்கே வாருங்கள் எல்லோரும் அழகான உணவு தயார் செய்யப்பட்டு வந்து சாப்பிடுங்கள் என்று இந்த தாவையின் மூலமாக முமது சல்லா அலிசலம் என்ற இந்த தாவையின் மூலமாக உலகத்திற்கு அழைப்பு கொடுத்தார் எல்லா மக்களுக்கும் உலகத்துல எத்தனை கோடி மக்கள் அத்தனை மக்களுக்கு அழைப்பு கொடுத்தான் யார் அந்த அழைப்பை ஏற்று அவர் சொன்னதை எல்லாம் கேட்டு அந்த மாளிகைக்கு செல்லுகின்றார்களோ மாலைக்கு செல்வதற்கு நிபந்தனை இருக்குது மாளிகைக்கு போறதா இருந்தால் எப்படி போகணும் இங்க இருக்கக்கூடிய மாளிகை ஜனாதிபதி மாளிகோ அல்லது பிரதமருடைய மாளிகைக்கோ அல்லது சிஎம் உடைய மாளிகைக்கோ போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னார் எத்தனை பாதுகாப்பு இருக்குது எத்தனை விதமான சோதனைகள் செய்கிறாங்க இவெல்லாம் குண்டு கொண்டு போகிறாரா குண்டா போகிறாரா அப்படின்னு இல்லை குண்டு கொண்டு போகிறாரா இவரே குண்டா போகிறாரா அப்படின்லாம் பார்க்குறாங்களா இல்லையா இப்போ அங்கே போகிறதா இருந்தால் எவ்வளோ வைக்கணும் அந்த மாளிகைக்கு அப்போ அந்த மாளிகைக்காக அழைப்பு கொடுத்தார் வர சொல்லி விருந்திருக்குது என்று சொன்னார் யஜமானுடைய உத்தரவை சொன்னார்கள் யார் அதை ஏற்றுக்கொண்டாரோ அவரெல்லாம் அங்கே போனார் அந்த விருந்தை சாப்பிட்டார் அந்த யஜமானுடைய திருப்திக்கு உள்ளானவராக மாறி ஆகிவிட்டார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் போகவும் முடியவில்லை விருந்தும் கிடைக்கல யஜமானுடைய கோபத்துக்கும் ஆளானார் முகம்மது முகமது சல்லா அலையுல்ல அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரித்து காட்டக்கூடியவர் அல்லது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர் என்பதாக அந்த மலக்குகள் சொன்னார்கள் என்று ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் தங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றனர் அதுபோன்று அல்லாஹல்ல தாருசலாம் என்ற ஒரு வீட்டை அமைத்து அதன் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றான் அழைப்பு கொடுப்பதற்கு அழைப்பாளர் முகமது சல்லா அலிவுக்கு அனுப்பி இருக்கின்ற வாய்ப்பை பெற்று விடுவார் என்பதாக குறிப்பிடுகின்ற பொதுவாக தாவச் அந்த அழைப்பு பொதுவாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது யார் ஏற்றுக் கொள்ளுகின்றாரோ அவர்களுக்கெல்லாம் அது உரியது என்பதாக இது ரசூலா சல்லா அலுவலம் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் எப்படியெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது அல்லாவி அல்லாவின் புறத்திலிருந்து அழைப்பு எப்படி கொடுக்கப்படுகின்றது என்பதற்கு இது போன்று வேறு சில நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் அந்த சூரியனுடைய இரண்டு பக்கங்களில் இருந்தும் இரண்டு மலக்குகள் ஏற்படுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் அந்த ரெண்டு மலக்குகளும் ஒரு அழைப்பை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த அழைப்பினுடைய ஓசையை மனிதர்கள் ஜின்கள் தவிர மற்ற எல்லா பொருள்களும் கேட்கின்றன எல்லா மிருகங்களும் பொருள்களும் கேட்கின்றன மனிதர்கள் ஜின்கள் மட்டும் கேட்பதில்லை அந்த அழைப்பு என்ன தெரியுமா யா யுகன்னாஸ் அந்த மலக்குகள் சொல்றாங்க யா யுகன்னாஸ் மனிதர்களே ஹலும் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் வீணானதையும் விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன குறைந்ததும் போதுமானதும் குறைவான பொருள் போதுமான பொருள் உலகத்தில் வாழ்வதற்கு போதுமான பொருள் குறைந்த அளவு பொருள் அது கயிறு மிம்மா கசுரை ரொம்ப அதிகமாக இருக்குது பொருள் அல்லா அதை வீணாக்கிறாரு பொருள் அதிகமாக இருந்தால் தானே வீணாக்கிறது பொருள் அதிகமாக இருந்தாவே வீணா போயிடும் கல்யாணங்களில் பார்க்குறோம் நம்ம விழுந்து போடுறாங்க நிறைய கருவம் வேணாங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட முடியாதுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டு போயிடறாரு என்ன பண்ணுவா அவரு அப்படியே மூட்டை கட்டி கீழே போட்டுறாரு அதை சில பேர் சாப்பிட்றாங்க வெளியே போ இருக்கிறவங்க அதை போடுறவங்க போ அதை எடுத்துகிட்டு போக முடியலைன்னா அப்படியே போயிடுது எவ்வளோ இஸ்ராப் ஒரு விருந்தில பெரிய விருந்து நடக்குது அது மாதிரி அல்ஹா மிம்மா கசுரவா அல்ஹா அதிகமாக இருக்கின்றது வீணாகின்றதே அதை விட ரொம்ப சிறந்தது என்று அந்த மலக்குகள் சொல்லி கொண்டேன் அருமையான வாசகம் பாருங்க உங்களுடைய சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதே மாதிரி சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் இரண்டு மலக்குகள் இதே மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலே ரெண்டு மலக்குகள் கீழே இறங்கி வந்து உன்னுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவருக்கு தர்மம் செய்யக்கூடியவருக்கு நீ பிரதி பலனை தருவாயாக செலவு செய்யாமல் தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்ளக்கூடியவருக்கு அழிவை உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்றாங்க துவா செய்றாங்க இப்ப காசு கடைசிச்சுன்னு சொன்னா அதுக்குரிய வழியில் தர்மங்கள் தான தர்மங்கள் யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு தான் கொடுக்கணும் தான தர்மங்கள்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு ஒரு சும்மா உட்காந்துருக்குறதுன்னு அர்த்தம் அல்ல யாருக்கு கொடுக்கறது கட்டாயமா அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் உபரியான தர்மங்கள் செய்ய வேண்டும் அது என்று சரி இது அல்லாஹாலா குரானை நிறைய சொல்லி காட்டுறாங்க தர்மத்தை பற்றி நிறைய சொல்லி காட்டுறாங்க உதாரணங்களோடு விலக்கி காட்டுகின்றார் இப்படியெல்லாம் அல்லாஹாலு சலாமின் பக்கம் மக்களை அழைக்கின்றான் தாருக்காக வேண்டியுள்ள வழிமுறைகள் என்ன அவன் தான் காட்டணும் அவன் நாடுறவர்களுக்கு தாரு போறதுக்கு வழியை யார் காட்டுவன அவன் தான் அதனால எகதி மஞ்சஷா தான் நாடியவரை வழி நடத்துகின்றான் முஸ்தபின் நேரான பாதையின் பக்கம் வழி நடத்துகின்றான் என்பதாக அல்லாஹால சொல்ல வேண்டும் அதே மாதிரி மற்றொரு கருத்தையும் எல்லாம் சொல்லுகின்றான் யார் நற்செயல் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு தில்லதீன ஹசனும் நல்ல காரியங்களை செய்தவருக்கு நன்மையான காரியங்களை செய்தவருக்கு அல் அழகானது உண்டு அல் அழகானது அப்படின்னு அர்த்தம் அழகானதுன்னா சொர்க்கம்னு அர்த்தம் ஏராளமான ஹதீசுகளிலே முஃபஸ்கிற விளக்கம் தரக்கூடிய அந்த வார்த்தைகளிலே அல் ஹுஸ்னா சொர்க்கம் என்பதாக அர்த்தம் சரிலீன அகசனு யார் நல்ல செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு நல்ல செயல்கள் அமல் அப்படின்னு வரும் குரான் அஹசனு அப்படிங்கிறது நல்ல அமல் அப்படிங்கிற அர்த்தம் தான் செய்யப்பட்டிருக்கு ஒரு வித்யாசு கேட்டா எஹசான் என்பதற்கு முன்னால் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கணும் யசான் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு அந்த எஹசானுடன் அந்த அமல் இருக்க வேண்டும் அப்படின்னு எஹான் என்பதற்கு என்னென்ன அர்த்தம் இருக்கின்றது கருத்துக்கள் இருக்கணும் அத்தனையும் உள்ளதாக அமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தொழுகும் போது யஹானுடன் தொழ வேண்டும் என்ன யஹாவுடன் தொழ வேண்டும் அசுல்லாய் சல்லா அலிஸ்லமர்கள் சொன்னார் யஹான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு பல விளக்கங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஒரு விளக்கம் கேட்டா அன் தாமுத ராகு உன்னுடைய ரப்பை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் அல்லாஹ் பார்க்கறத போல வணக்கம் இருக்க வேண்டும் தக்வீர் கட்டிட்டா அல்லாஹ் பார்க்கறது போல இருக்கும் அல்லாஹ் பார்க்கறத போல உள்ள நிலை தொழுகிலே நிக்கக்கூடிய இருக்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புவார்கள் ஏதாச்சும் ஆட்டம் அசைவுகள் இருக்குமா என்ன நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி தெரியாது சா பார்க்குடைய வரலாற்றில் நிறைய நிறைய பார்க்குறோம் செவ் இடிஞ்சு உழுச்சு உழுந்துச்சு பாம்பு வந்துருச்சு எல்லாம் சத்தம் போடுறாங்க இவர் தொழுதுட்டுருக்காரு ஒன்றுமே தெரியல தொழுது முடித்த பிறகு என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு என்ன அது அப்படின்னு கேட்டார் அப்படின்னு பார்க்குறோம் வரலாற்றில் பார்க்குறோம் நம்ம சும்மா அப்படி தாடியில் லேசாக அந்த இடத்துல அரிப்பரிச்சு உடனே கை சொறீற அப்படி சொல்லிறார் எப்படி சொற ஒரு தடவை கை ஒரு தக்மீர் கட்டின பின்னால எத்தனை தடவை வேணாலும் கையெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க எப்படி வேணாலும் நிற்கலாம் எப்படி வேணாலும் ஆடலாம் அசையலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செய்யறாங்க அது தொழுகையே அல்ல முதல் அதனால இப்போ என்ன சொல்ல வரும் நில்லதின் அன் தாபூதல்லா கண்ணகத்தராக நீ அவனை அல்லாவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் அதுக்கு பேர் யசான் என்றுதான் சொன்னார் அல்லாவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் பார்க்கறது போல வணங்க முடியுமா அது சாத்தியமே இல்லை அது ரசூல்லாய் சல்லா அலையா அவர்களுக்கு உரியது அதான் என்ன சொல்லப்பானா அபுபக்கர் சித்தியகுமர் இல்லாத போன்ற அழியர்கள் இல்லாத போன்ற அவர்களுக்கு உரிய விஷயம் நம்மளால முடியாது அதனால ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்து சொல்லிக்க வய இல்லம் தக்குன் தராகு அவனை நீ பார்க்க பார்க்கவில்லை என்றால் பயின்னஹூ எராக்க அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பில வழங்கணும் ரெண்டாவது முதல் கட்ட முடியல முடியாது அது நீங்க என்ன பண்ணு நம்ம என்ன பண்ணணும் கேட்டா அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைப்பில அது முடியுமா இல்லையா எல்லாத்துக்கும் அல்ல என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைப்பிலே வழங்க எதுக்கு பேர் எஹான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஞானவான்கள் இந்த ஹதீசுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதிவிட்டு ஒரு கருத்தையும் சொல்லுகின்றார்கள் ப இல்லம் தக்கும் தராகு பின்னஹூ யராக நீ அவனை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் உன்னை பார்க்கின்றான் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான் என்ற வாசகத்திற்குள்ளே அடக்கி இருக்கின்றார்கள் என்பதாக சூப்பியாக்கள் கருத்து சொல்லுகின்றார்கள் தக்குன் தராகு யாராக கருத்து இது ஒரே சென்டென்ஸ் பூரா சேர்ந்து அவனை நீ பார்க்கவில்லை என்று சொன்னால் பையின் அது ஜவாபு அப்படின்னு சொல்லப்படும் அது நிபந்தனை சூப்பியாக்கள் சொல்லுகிறார் ரெண்டு வார்த்தை ரெண்டு வாசகங்களாக பிரிக்கன் தராக தக்குன் நீ இல்லை என்று சொன்னால் நீ நீயாக இல்லை என்று சொன்னால் நீ நீயாக இல்லை என்று சொன்னால் தராகு அவனை நீ கண்டுகொள்வாய் அந்த நேரத்தில் பயின்னகு ஏறாக்க அவன் உன்னை பார்க்கின்றான் பார்ப்பான் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்பதாக குறிப்பிடுகிறேன் ஏன்னா நீ நீயாக இல்லை என்று சொன்னால் நான் என்பதை நீ அழித்து விட்டால் அப்படின்னு அர்த்தம் நான் அப்படிங்கிறத அழித்துவிடும் எதை எடுத்தால் நான் அப்படிங்கிறத இருக்கக்கூடாது நான் என்பது இல்லை என்று சொன்னால் அப்படின்னு சொன்ன இதை யாருப்பா செஞ்சா சில சூப்பியாக்கள் ஞானவான்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலாம் பார்க்கலாம் நான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டாங்க செய்யப்பட்டது அல்லது எழுதப்பட்டது அது வாங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படி தான் சொல்லுவாங்களே நான் அப்படிங்கிற வார்த்தையே வராது சில பேர் அப்படியே நான் அப்படின்னு சொன்னாலும் கூட அது அல்லாஹாலாவை முன்னிறுத்து சொல்லப்படக்கூடிய வாசகமாக இருக்கும் நான் செஞ்சேன் நான் செய்தேன் நான் எடுத்தேன் நான் வந்தேன் நான் போனேன் எல்லாம் என்று எந்த விஷயத்திலும் நான் என்பது இருக்கக்கூடாது நான் என்பதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நான் என்பதை அழித்து அழித்து விட்டால் தகுன் நீ இல்லையானால் அப்படின்னு அர்த்தம் நீ இல்லையானால் அல்லாவது கண்டுகொள்ளக்கூடிய வழி ஏற்பட்டுவிடும் அந்த வழி ஏற்பட்டால் பையின் யராக்க அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் ஒரு ஞான கருத்தை மறைவான ஒரு கருத்தை சொல்லி காட்டுகின்றார் ஸ்ரீப்பா அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது செய்கின்றார்களோ அதுக்கு அதிகமும் உண்டு கொசு கொஞ்சம் கொசு கொடுக்க அதிகமும் உண்டு அது என்ன அதிகம் அப்படிங்கிறது பல கருத்துக்கள் சொல்லப்படும் ஹுஸ்னா என்பது ஜன்னி சொர்க்கம் ஜியாதா என்பது சொர்க்கள ஒரு மாளிகை ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் மாளிகை ஒற்றை முத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை ஒரே ஒரு முத்து ஒரு மாளிகை செஞ்சிருப்பான் அதற்கு நாலாயிரம் வாசல்கள் இருக்கும் மாளிகைக்கு நாலாயிரம் மாதம் இருக்குன்னா அவள் எவ்வளோ பெரிய மாளிகையா இருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ உயரம் இருக்கு அன்றைக்கே சொன்னோம் குறைஞ்சது வந்து அறுபது மைல் சுத்தளவு நூறு கிலோமீட்டர் சுத்தளவு ஒரு மாளிகை அதுதான் குறைஞ்ச சின்ன மாளிகை சொர்க்கத்தில் உயரம் எவ்வளோ இருக்குங்க கேட்டால் அதுவும் அறுபது மைல் இருக்குமா அவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது சரி ஜியாதா அப்படிங்கிறது அப்படி அல் குஸ்னா என்பது சொர்க்கம் ஜியாதா என்பதுமாமம்ியாதா என்பது மின் அல்லாக இருந்துவான் அல்லாஹாலின் புறத்தில் இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய மஹ் மன்னிப்பும் அவனுடைய திரு பொருத்தமும் என்பதாக சில முப்பத்திரங்கள் குறிப்பிடுகின்றார் ஹுஸ்னா என்பது சொர்க்கம் ஜியாதா என்பது உலகத்திலே மனிதர் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக வாழ்கின்றாரே அந்த நிலையை கொடுப்பது என்பதாக சொல்லுகின்றார் இது ரொம்ப அற்புதமான வழக்கு சொர்க்கத்துக்கு போவது அப்படின்னு சொன்னால் நான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரரா சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்றா இந்த உலகத்திலே பார்த்துக் கொள்ளலாம் என்னுடைய அமல்கள் என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய பேச்சுவார்த்தைகள் என்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் எப்படி இருக்கின்றன என்பதை கணித்தால் நான் சொர்க்கம் போவேன் என்பதை உறுதிப்படுத்தப்பட உலகத்திலே அவருக்கு தரக்கூடிய வாழ்க்கை முறை அதான் ஜியாதா அதிகம் என்பது தியானத்தினாலும் அவருக்கு கேள்விகளுக்கு அல்லா தலா கேட்க மாட்டேன் அப்படி ஜியாதா என்பது நல்மை நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு ஹுசனா உண்டு சொர்க்கம் உண்டு சொர்க்கம்ங்கிறது எல்லா எல்லா இடத்திலும் அந்த ஹுசனாங்கிறது சொர்க்கம்னு அறுத்தம் செய்ய செய்யப்பட்டிருக்கேன் என்னொரு கருத்து ஜியாதா அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டான் எசீத் இபனு ஷஜரா என்று ஒரு முப்ப சிறவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜியாதத் என்பது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நடந்து திரியும்போது உல்லாசமாக சுற்றி திரியக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹால ஒரு மழையை பொழிய வைப்பான் ஒரு மழை பெய்யும் அங்கே மேகம் திரண்டு மழை பொழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மழை மழை மழை பொழிவதிலிருந்து அற்புதமான பல பொருள்கள் கீழே வந்து விடும் மழை பெய்ஞ்சிருச்சுன்னா தண்ணி விழுவுது கொஞ்சம் உறஞ்சி போச்சுன்னா ஆலங்கட்டி அது விழுகுது இன்னும் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் அமிலங்கள் விழுவுது அமில மழை பெய்யுது சில நேரங்களில் காற்று மாற்றத்தின் காரணமாக வானிலை வானிலை மாற்றத்தின் காரணமாக ஏதாவது சில பொருள்கள் கீழே விடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்ற இதை பார்க்கறேன் நம்ம கிருமிகள் உழுது இதெல்லாம் பார்க்குறோம் நிறைய சொர்க்கத்தில் மழை பெய்ஞ்சா அதிசயமான சில பொருள்கள் கீழே விடும் அந்த அதிசயமான பொருள்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சொர்க்கவாசிகள் அதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுவார் அப்படிப்பட்ட பொருள் ஒரு விஷயம் சொன்னோம் போன தடவை போன வரேன்னு நினைக்கிறேன் தூபா என்று ஒரு மரம் இருக்கின்றது அது அளவிட முடியாத நீளம் அதனுடையது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த மரத்தினுடைய கிளைகள் இருக்கும் கிளைகளிலே இலைகள் இருக்கும் அதிலே மொட்டுக்கள் இருக்கும் மொட்டுகள் இருக்கும் அந்த மொட்டுக்களில் இருந்துதான் சொர்க்கவாசிகளுக்கு தேவையான உடைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஒரு அந்த மொட்டுக்களில் இவர் அப்படி பார்ப்பார் சொர்க்கவாசி பார்த்த உடனே ஒரு மொட்டிலிருந்து இவருக்கு தேவையான துணிகள் வரும் இவர் எந்த பொருளை விரும்புகின்ற அது அதிலிருந்து கிடைக்கும் என்பதா சொல்லப்பட்டிருக்கிறார் சொர்க்கத்திலே நிறைய பறவைகளும் இருக்கும் பறவைகள் பறந்து செல்லும் ஒரு பறவை அப்படி பாப்பார் சொர்க்கவாசி பாப்பார் பார்த்துட்டு அழகான பறவையாக இருக்குது பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போதே பொத்துன்னு கீழே அது எப்படி கீழே ஃப்ரை செய்யப்பட்டதாக கீழே விழுந்துடும் அப்படியே பொறிச்சு அப்படியே கீழே விழுவோம் சாப்பிடுவார் ஏதோ சொர்க்கத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் இது மாதிரி நிறைய சொல்லுகின்றார்கள் ரசூல்லா சலாஹல நிறைய சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல் இங்கே அந்த அந்த மழையிலே புதிதாக நவீனமான அதிசயமான சில பொருள்கள் எல்லாம் இவருக்கு விடும் அதை அவர் பார்த்திருக்கவே மாட்டார் அல்லா தாலா சொல்லுவான் சொர்க்கவாசிகளே என்ன நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு மழை பெய்ய வைக்கின்றேன் உங்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் அதிலிருந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் அல்லா சொல்லுவான் என்ன நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நினையுங்கள் உங்களுக்கு நான் இந்த மழை மூலமாக கொடுக்கின்றேன் என்றும் அல்லாஹத்தும் இவர்கள் எதை நினைக்கின்றார்கள் மழையின் மூலமாக அல்லாஹால கொடுத்து விடுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதுதான் ஜியாதா என்று சொல்லப்படுவது என்று விளக்கம் தருகின்றார்கள் இப்படி அந்த ஜியாதத்து என்பதற்கு சொர்க்கம் உண்டு சொர்க்கத்திலே ஜியாதத்து உண்டு இன்னொரு கருத்து எல்லாத்தை விட மிக உன்னதமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது ரசூல்லாய் சல்லா அலிஸ்வத்திலே கேட்கப்பட்டது ஜியாதா என்று சொன்னால் என்ன என்பதாக ஒருவர் கேட்டபொழுது உலகத்திலே நற்செயல் செய்தவருக்கு அல் ஹுசனா சொர்க்கம் உண்டு சொர்க்கத்தை விட மிகப்பெரிய அதிகமான ஒரு இன்பமயமான ஒரு நிலையும் உண்டு அதுதான் அல்லாஹாலாவுடைய திரு லிஹா என்று சொல்லப்படக்கூடிய திரு பேரின்ப காட்சி அவனை காணுவது நலுரு இலா வஜீர் ரஹ்மான் என்று சொன்னார்கள் ரஹ்மானுடைய முகத்தை பார்ப்பது அவருடைய காட்சியை பார்ப்பது அது என்பதாக சொன்னார் வலா எருக உஜ்வகவும் கத்தரும் அந்த சொர்க்கவாசிகள் தாரு சொல்லாம் எனந்த போய்விட்டால் அவருடைய முகங்களிலே எந்த இழிவோ அசடுகளோ எந்த தீமைகளோ ஏற்படாது எந்த கருப்போ முகம் எந்த தீமையும் உள்ளதாக கலக்கம் கலங்கள் உள்ளதாக இருக்காது வலா வலா எருக உஜூகம் கத்தரும் வலாது இல்ல அவர்களுக்கு கேவலமான நிலையும் ஏற்படாது அவருடைய முகங்களுக்கு முகங்களிலே கருப்பும் ஏற்படாது கலங்கம் ஏற்படாது தீமை ஏற்படாது அதே அவர்களுக்கு இழிவும் ஏற்படாது உலாய்கா சாவுல் ஜன்னாஹும் பியா ஹாலிது அவர்கள் சொர்க்கவாசிகள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றார் ஆக அல்லாஹால நரகவாசிகளை பற்றி சொன்னான் உலகத்தை பற்றி சொன்னான் உலகத்தினுடைய உலகத்திலேயே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் காப்பியர்கள் அவர்களை பற்றி சொன்னான் அவர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹத்தான் சொர்க்கவாசிகளை பற்றி சொன்னான் நன்மை செய்யக்கூடிய முறைகளை பற்றி அல்லாஹத்தான் எல்லாவற்றையும் அல்லாஹல்ல குரானின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தான் கேட்டவற்றிலிருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே என்பதை நான் தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற உபதேசத்தையும் நமக்கு தருவுகின்றான் அத்தகைய நல்ல பண்புகளின் மனைவியிருக்கும் அல்லா தால தந்துவாராக ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسل الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين كسبوا السيئات جزاء سيئه بمثلها وترهقهم ذلا ما لهم من الله من عاصم كأنما بغشيت وجوههم قطعا من الليل مظلما أولئك أصحاب النار هم فيها خالدون ويوم نحشرهم جميعا ثم نقول للذين أشركوا مكانكم أنتم وشركاؤكم فزجلنا بينهم وقال شركاء ام ما كنتم ايانا تعبدون فكفى بالله شهيدا بيننا وبينكم ان كننا عن عبادتكم لغافلين هنالك تبلو كل نفس ما سلفات وردوا الى الله مولاهم الحق وضل عنهم ما كانوا يفترون صلى الله عليه دنياتي الكري بهيور بني سهاجر அல்லாஹத்தல்லாவுடைய கிருபையால் அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பான் ஆரம்பிக்கப்படுகிறது சூர யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆயத்துகள் இரு ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்த இந்த ஆயத்தில் அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் அதற்கு நேர் மாறாக தீமைகளை செய்தார்களே உலகத்தில் அவர்களுக்கு வல்லதீன கசபு செய்யி தீமைகளை சம்பாதித்துக் கொண்டவர்கள் அதுபோன்றுள்ள தீமைதான் அவர்களுக்கு பிரதியாக கிடைக்கும் தில்லா அவர்களை கேவலம் சூழ்ந்து கொள்ளும் கிராமத்தினாலே ஏற்படக்கூடிய தண்டனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உலகத்திலே தீமைகளை செய்தவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சட்டங்களுக்கு மாற்றமாக அவருடைய தூதருடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நடந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு பிரதி பலன் எப்படி கிடைக்கும் அவர்கள் என்ன தீமையை செய்தார்களோ அது மாதிரி இங்கே ஒரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான் ரசூல்லாஸ் ஹதீஸ்ல சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு தீமையை ஒரு மனிதர் செய்தால் ஒரு தீமை தான் எழுதப்படும் ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு பத்து எழுதப்படும் அவருடைய இஹ்லாஸ் என்ற தூய்மையை பொறுத்து மன தூய்மையை பொறுத்து அந்த பத்து எழுநூறு ஆக கூட மாறலாம் அது முன்னால் ஹதீஸில் நிறைய ஆயத்துக்க ஹதீஸ்கள் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த ஆயத்திலும் அதை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகிறார் மனிதர்கள் தீமையை செய்தால் அந்த தீமையை போன்றுள்ள ஒரு தீமையுடைய பிரதிபலன் அவருக்கு வழங்கப்படும் ஒன்றுக்கு ஒன்று தான் இன்னொரு ஹதீஸில் அல்லாஹத்தாலாவுடைய ரஹமத் அவனுடைய கருணை எவ்வளோ பெரியது என்பதற்கு என்னொரு ஹதீஸ்ரே ரசுல்லா சவாஸ்லும் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய நினைத்தான் செய்யலை செய்யாம விட்டுட்டான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் நினைத்ததற்காக ஒரு நன்மை எழுதப்படும் நன்மையை செய்யணும்னு நினைச்சதினால் ஒரு நன்மை எழுதப்படும் அந்த நன்மையை செய்துவிட்டால் பத்து நன்மைகள் எழுதப்படும் அவருடைய இஹ்லாஸ் மன தூய்மையை பொறுத்து அது மேலாக அதிகமாக ஆகும் சரி ஒரு மனிதன் ஒரு தீமையை நினைத்தால் தீமை எழுதப்பட மாட்டாது அந்த தீமையை செய்தால் அதற்கு என்ன தண்டனையோ அது தண்டனை அந்த பாவம் மட்டும்தான் குறிக்கப்படுமாங்க அதாவது ஒரு தீமைக்கு ஒரு தீமை எழுதப்படும் ஆனால் ஒரு தீமையை நினைத்தான் நினைத்த மாத்திரத்தில் அதை பயம் வந்துவிட்டது அல்லாவுடைய பயம் அதை செய்யலை ஒரு தீமையை நினைத்தான் ஆனால் செய்யவில்லை என்று சொன்னால் செய்யாமல் விட்டு விட்டதற்காகி ஒரு நன்மை எழுதப்படும் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கருணை பாவத்தை நினைச்சான் குற்றத்தை ஆனால் செய்யல செய்யாததுக்கு காரணம் இருக்கணும் காரணம் இப்படி இருக்கணும் அல்லாஹை பயந்து விட்டுட்டான் இதை செய்தால் தண்டனை கிடைக்கும் இதை செய்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதாவது அல்லாஹு தாலாவிடத்தில் தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று நினைத்தான் அதை விட்டு விட்டான் ஒரு நன்மை எழுதப்படும் சரி ஒரு தீமையை ஒரு மனிதன் நினைத்தான் செய்வதற்கும் முற்பட்டான் ஆனால் ஏதோ உலகத்தினுடைய ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக யாராவது பார்த்துட்டாங்க அல்லது ஏதாவது ஒரு குறுக்கீடு ஏற்பட்டது அதன் காரணமாக அந்த தீமையை விட்டு விட்டான் என்று சொன்னால் அப்பொழுதும் தீமை எழுதப்பட மாட்டாது நன்மையும் எழுதப்பட மாட்டாது ஏன்னா விட்டது வந்து உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டிய அதனை விட்டான் என்ற காரணத்தினால் இங்க அது அல்லாஹாலதாக ஒரு தீமை அவருக்கு மேலும் அந்த பாவங்கள் குற்றங்கள் செய்ததின் காரணமாக அவரை சூழ்ந்து கொள்ளும் இழிவு கேவலம் ஒரு மனிதருக்கு போய் கேவலப்படுறது மிகப்பெரிய தண்டனைக்குரிய விஷயம் அது அந்த மனிதனை சூழ்ந்து கொல்லும் மூடிக்கொள்ளும் மாலகும் மின் அல்லிமின் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து அவனை காப்பாற்றக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது யாரும் காப்பாற்ற முடியாது எந்த சக்தியும் காப்பாற்ற முடியாது நிறைய ஆயத்துக்கள் உண்மையில வந்திருக்கு அல்லாஹுவிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் அவர்களுக்கு யாரும் கிடையாது சரி அவர்களுடைய நிலை எப்படி இருக்கு கேட்டா அன்னமாடிமா அவர்களுடைய முகங்கள் இங்கே பாவங்கள் செய்தவர்கள் பாவங்கள் செய்தவர் என்ன பலங்கன்னா அல்லாஹுடைய சட்டத்திற்கும் ரசூருடைய சட்டத்திற்கும் மாற்றமாக நடந்தவர்கள் இவர்களுடைய முகங்கள் முகங்கள் அந்த முகங்களை சூழ்ந்து கொள்ளும் அதாவது முகங்களின் மேல் மூடிக்கொள்ளும் அவர்களுடைய முகங்கள் மூடிக்கொள்ளப்படும் சிதாமினி முபரிமா இருள் சூழ்ந்த இரவிலிருந்து சில துண்டுகளை போன்று இரவிலுடைய பகுதிகளை போன்று அவருடைய முகங்கள் எல்லாம் மூடி கொள்ளப்படும் அதாவது முகங்கள் எல்லாம் இருளாக இருட்டாக இருக்கும் கண்ணங்கரையல் என்று இருட்டாக இருக்கும் அதெல்லாம் எப்படி சொல்றாங்க கிதாமினி புதனிமா இரவு அப்படின்னு சொன்னாலே இருட்டா அர்த்தம் ஆனா அந்த இருட்டா இருப்பது கண்டிப்பாக இருட்டா ஏன்னா வேற சில உபகரணங்களின் காரணமாக வெளிச்சமாயிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அப்படிலாம் கிடையாது மூகுலிமா என்ற வார்த்தையின் மூலமாக அது இருள் சூழ்ந்த இரவிலிருந்து உள்ள சில பகுதிகளை போன்று அவருடைய முகங்கள் அப்படியே இருளால் மூடப்பட்டிருக்கும் என்று அலகத்தால் குறிப்பிடுகின்றன கண்ணங்கரையல்னு இருப்பாங்க இப்ப உதாரணமாக சொல்லணும்னா நம்ம ஒரு நம்முடைய சூரத்து நம்முடைய எண்ணத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனின் மீது தாரை நிறைய பூசிட்டாங்கன்னு வச்சுங்க தாறு தார் நிறைய மனிதன் அவருடைய முகத்து தலையிலிருந்து காலை வரைக்கும் தார் பூசியாச்சு எப்படி இருப்பான் ஆளு அது மாதிரி இருப்பான்னு அர்த்தம் பக்கத்துல பக்கத்தில் அவர் மூமின் இப்படி நிற்பாரு காபீர் இப்படி நிற்பாரு இவருக்கு இருட்டா இருக்கு அவருக்கு வெளிச்சமா இருக்கும் இந்த வெளிச்சம் அவருக்கு தெரியாது அந்த இருட்டு இவருக்கு தெரியாது ஏன்னா அல்லாஹால முன்னாள் சூரத்து சில முகங்கள் அந்த நாளிலே வெண்மையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் சில முகங்கள் கருப்பாக இருக்கும் என்று அல்லஹத்தாலா சொல்லுகிறான் எல்லாம் ஒரே இடத்துல தான் நிற்பாங்க ஆனால் இவருடைய முகம் இவருடைய இடம் எல்லாமே கருப்பாக இருக்கும் அவருடைய முகம் அவருடைய வெள்ளையா இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் ஆக குற்றங்கள் பாவங்கள் செய்தால் அல்லாவுக்கு ரசூலுக்கு மாற்றம் செய்தால் இந்த தண்டனை ஏற்படும் இந்த நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் இதை இந்த ஆயத்துக்களை கேட்கும் போது ஏதோ போன பிறகம் ஊத்தான பிறகம் நாளைக்கு நடைபெறும் அது பின்னால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து விடக்கூடாது இதை கேட்டவனே அல்லாவுடைய பயம் வரணும் பாவங்கள் செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக் அவர்கள் தான் நரகவாசிகள் யார் இந்த முகம் எல்லாம் கருத்து போய் கருப்பா இருக்கிறவங்க இருட்டு இரவினுடைய இருட்டை போன்று இருக்கக்கூடிய அந்த முகங்கள் உடையவர்கள் அவர்கள் அசஹாபுன்னார் நரகவாசிகள் ஹும் ஃபிஹா ஹாலிதோன் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள் நரகத்தில் அடுத்தாமத்தினுடைய நிலையை பற்றி அல்ல சொல்லுகின்றான் ஜெமியான் அதாவது அடுத்தது காபியர்களை பற்றி பொருள்களை தெய்வங்களாக வணங்கியவருடைய நிலைகளை பற்றி அல்லாத குறிப்பிடுகின்றார் வயோமன் அசுருகும் ஜமியான் அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று கூட்டக்கூடிய நாளில் புயாமத்தினால அவர்கள் அனைவரையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மனிதர்கள் ஜிண்கள் மற்ற பொருள்கள் எல்லோரையும் ஒன்றாக அல்லாஹத்தலாக கூட்டுவான் எல்லாம் வரும் மிருகங்கள் காகம் பறவை அது இது பூச்சி ஊர்வலம் பாம்பு பண்டு நண்டு கண்டு எல்லாமே அங்கே கொண்டு வரப்படும் எல்லாம் வரும் மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்கள் மட்டுமல்ல எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் எல்லா ஊர்வனங்களும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அப்போ வேறு ஆயத்துக்களின் மூலமாக தீஸ்மாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அந்த மிருகங்களுக்கும் விசாரணை உண்டு ஆடு மாடுகளுக்கும் விசாரணை உண்டு அதே மாதிரி பாம்பு பள்ளிகளுக்கும் விசாரணை உண்டு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்குது அல்லாஹாலா அங்கே கேட்பான் அது டல்லாய் செல்வாசனம் சொல்லுகின்றார்கள் உலகத்தில் கொம்பு உள்ள ஒரு மாடு கொம்பு இல்லாத ஒரு மாட்டை அநியாயமாக முட்டி இருந்தால் அதை முட்டி காயப்படுத்திருந்துச்சு அப்படின்னா தேமத்தினால் அல்லாஹத்தால இங்கே கொம்பு இல்லாத மாட்டுக்கு அங்கே கொம்பை கொடுத்து அந்த கொம்பு உள்ள மாட்டுக்கு கொம்பை இல்லாமல் இந்த மாட்டை அந்த மாட்டை முட்டை சொல்லுவான் அல்லாஹத்தில் முட்டைன்னா சரியாக போச்சு அவ்வளோ சரிக்கு சரி முடிஞ்சு போச்சு பிறகு அல்லாஹத்தில் இப்படி எல்லா பிராணிகள் இடத்துல அல்லாஹத்தில் கேள்வி கேட்டு அதற்குள்ளே நிவார்த்தியே செஞ்சுருவான் நீதி முடிஞ்சிரும் முடிஞ்ச பிறகும் கூனி துராபா நீங்கள்லாம் மண்ணாக போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான் எல்லாம் மண்ணாக ஆயிடுச்சு அதை பார்க்குற காஃபி இருக்கலாம்னு சொல்லுவான் யழை தனி துராபா நானும் மண்ணாக போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன் முடியுமா மனிதர்கள் ஜின்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது அவங்களுக்கு நரகம் சொர்ப்பும் அப்படிங்கிறது நன்றி இருக்கு அதை பார்த்து இங்கே தலைவயோ மன அஸ்ரகம் ஜமியா அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளிலே சேர்த்து பிறகு நாம் சொல்லுவோம் நில்லதீன அஸ்ரகோ யார் இணை வைத்தார்களோ அவர்களுக்கு அல்லாவுக்கு இணை வைத்து வணங்கியவர்களுக்கு நாம் சொல்லுவோம் மக்கானுக்கும் அன்பும் அஸ்வரக்காவுக்கும் நீங்களும் உங்களுடைய கூட்டாளிகளும் அதாவது நீங்கள் வணங்கிய தெய்வம் கூட்டாளிகள் தெய்வங்கள் சுரக்கான கூட்டாளி அர்த்தம் ஆனால் இங்கே தெய்வங்கள் அந்த தெய்வங்களும் உங்கள் உங்களுடைய இடத்திலே நீங்கள் இருங்க அப்படி இருங்க பிரித்து வச்சிருவான் தெய்வங்களை தனியா வச்சிருப்பான் வணங்கிய அந்த தெய்வங்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கும் எத்தனை தெய்வங்களை வணங்கினாங்களோ அத்தனை தெய்வம் தனியா நிற்கும் உலகத்தில் உள்ள எத்தனை அல்லா வைத்தவர் மீது எத்தனை தெய்வங்கள் இருக்குது ஒரே பேரில் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் வேறு வேறு பேரில் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் என்ன சொல்ல போனால் அவங்க வணங்கக்கூடிய அந்த வணக்கஸ்தர்கள் எல்லாம் யார் வணக்கவாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க பூராமே வணங்கப்படக்கூடியவர்கள் சொல்ல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் வணக்கத்துக்குரியவங்க தான் கோடிக்கணக்கான பேர் அவங்க எல்லாம் தனியாக ஒரு செக்ஷன் அவங்க வணங்கியவெல்லாம் ஒரு செக்ஷன் சொல்லிவிட்டு அல்லாத்தலா சொல்ல மக்கானக்கும் அங்கங்கே நீங்கள் அங்கே இருங்க நீங்கள் இங்கே இருங்க அப்படி இருங்க மக்கானுக்கும் அன்புமோஸ்வரக்காக நீங்களும் உங்களுடைய தெய்வங்களும் அங்கங்கே இருங்க இப்போ ஜையல்னா பயிரகம் அவர்களுக்கு மத்தியில் நாம் பிரித்து விடுவோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்க விட மாட்டேன் பிரித்து வச்சிருவோம் பிரித்து வச்சுட்டு இப்போ விசாரணை ஆரம்பமாக கூடிய நேரத்திலேயே இந்த தெய்வங்கள் எல்லாம் சொல்லும் யாரை பார்த்து யார் வணங்கினார்களோ அவர்களை பார்த்து சொல்லும் வக்கால சுரக்காகும் அவருடைய அந்த தெய்வங்கள் கூட்டாளிகளான அந்த தெய்வங்கள் சொல்லும் தெய்வங்கள்னு சொன்னால் இந்த சாமிகள் சிலைகள் அது மட்டுமல்ல எதை எதை வணங்கலாங்களோ எல்லா பொருளும் அதே போல சைத்தானை வணங்கியிருந்தாங்க அந்த சைத்தான் மலக்குகளை வணங்கியிருந்தாங்க மலக்குகள் எல்லாம் அந்த கூட்டத்தில் நிற்பாங்க இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க மா குண்தும் ஈயானா தாப்தோன் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கே உங்களைத்தான் வணங்குறோம் உன்னை தான் வணங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன அதாவது பூவை கொண்டு போய் மலர் கொண்டு போய் பழங்கொண்டு போய் தேங்காய் கொண்டு போய் உடைச்சி பத்தி ஒளுத்தி வச்சு என்னென்னமோ பண்றாங்க எல்லாம் வணங்குனாங்க உன்னைத்தான் வணங்குறான் சாமியப்பா உன்னை விட்டா ஐயப்பா வேற ஐயா இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா இந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லும் மா குண்தும் ஈயானா தாபுதும் நீங்கள் வணங்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் நீங்கள் வணங்கவே இல்லை பின்னாலே அல்லாஹால சொன்னான் அதாவது அல்லாஹத்தாலா அந்த தெய்வங்களுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான் பேசணும்னா எப்படி பேசும் கல் மரம் எல்லா சிலைகளாக உள்ள இருக்குது எப்படி பேசும் அப்படின்னு கேட்டால் எப்படி மனுஷனை நம்மள எப்படி பேச வச்சிருக்கணும் அல்லாஹால அது மாதிரி அதையும் பேச வைப்பாங்க அல்லாஹால முடியும் அது சிலைகள் மட்டுமல்ல நம்முடைய உறுப்புகளே பேசும் அல்லாஹால கை காலு காதுன்னு காது எல்லாமே தனித்தனியா பேசும் அது தெய்வங்களை அந்த சிலை தெய்வங்களுக்கு பேசக்கூடிய சக்தி அல்லாஹால கொடுப்பான் அப்போ அது அந்த தெய்வங்கள் சொல்லும் எப்படி மா குண்ணா நஷோர் அண்ணக்கும் ஈயானா தாபுதோன் வமா அமரனாக்கும் எங்களை நீங்க வணங்கவும் இல்லை எங்களை வணங்க சொல்லி உங்களுக்கு அல்லாத கட்டளை இடவும் இல்ல சொல்லவும் இல்லை நீங்களா வணங்க நீங்க நாங்களா சொன்னோம் உங்களை வணங்க சொல்லி நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த தெய்வங்கள்லாம் சொல்லு சரி சைத்தான்களாக இருந்தால் சைத்தான்களை வணங்குறாங்க அப்படின்னு இருந்தா ஏன்னா சைத்தான் அந்த தெய்வத்துடைய பெயரா சைத்தானைத்தான் தெய்வத்துடைய பெயரா வணங்குறாங்க அந்த சைத்தான்கள் இருந்தா அப்ப எங்களை வணங்கல சொன்னா சைத்தான் தூண்டி விடுறான் சைத்தான அந்த வசுவாசம் அந்த எண்ணத்தை போடுறான் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லுவான் சைத்தான் உங்களை நான் வணங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றது தன்னை தாப்பாற்றி கொள்வதற்காண்டி சொல்றான் ஆனா அவனுக்கு தண்டனை உண்டு அந்த தெய்வங்கள்லாம் எல்லாம் மண்ணா போயிடும் அதையும் தூக்கிய இன்னொரு ஆயிரத்துல அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அந்த ஒமா தாப்தூன ஜஹன்னம் அப்படின்னு சொல்றான் நீங்களும் நீங்கள் வணங்கிய அந்த பொருள்களுமே நரகத்திற்கு உரியவைகள் நரகத்தினுடைய எரி கொல்லிகள் என்பதாக அல்லாஹாலா எரிபொருள்கள் என்பதாக சொல்லுது ஆனால் எல்லாத்தையும் தூக்கி நரகத்தில் போட்டுரும் அல்லாஹத்தால சரி அதே மாதிரி சைதான் சொன்னால் சைத்தான் தன்னை தப்பித்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவன் சொல்லக்கூடிய காரணம் மா குன்னா மா குண்தும் ஈயானா தாபுதும் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று சொல்லுவார்கள் இப்போ அந்த தெய்வங்கள் திருப்பி சொல்லும் அந்த சிலைகள் பைனுனா ஓ பைனுக்கும் மறுபடியும் சொல்லுகின்றது அந்த தெய்வங்களெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாதான் சாட்சி நாங்கள் உங்களை வணங்க சொல்லணுமா நீங்களும் வணங்க நீங்கள் நாங்கள் சொல்லவே கிடையாது எந்த தெய்வமாக சொல்லுதான் எங்களை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாவே சாட்சியாக இருக்க போதுமான நாங்கள் நீங்கள் வணங்கியதை அறியாதவர்களாக இருந்தோம் எங்களுக்கு தெரியாது நீங்க வணங்குனீங்களா இல்லாத எங்களுக்கு அப்படின்னு அந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சொல்லிடுவோம் நிச்சயமாக நாங்கள் அன் அறிவாதத்திற்கும் நீங்கள் எங்களை வணங்குவதை விட்டும் லகாபிரீன் பாராமுகமானவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வணங்கினீங்களா இல்லைன்னா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது என்று அர்த்தம் இப்போ புனாலிக்க தபு குல்லு நப்சி மா அஸ்லபட்ச் அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் அது எதை செய்ததோ அதை சுவைக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒவ்வொரு ஆன்மாவும் எதை செய்ததோ எந்த குற்றத்தை செய்ததோ அல்லது எந்த இணையை வைத்ததோ அதை சுவைக்க வேண்டிய நிலை ஏற்படும் வைத்ததோ எதைத்தோ அதனுடைய பலனை அனுபவிக்கும் அப்ப அங்கு சொல்லப்படும் அல்லாஹால மலக்குகளின் மூலமாக சொல்லுவான் அவர்களுக்கு ருத்து இலல்லாய் அவர்கள் ஒரு ருத்து இலல்லாகி மவுலாகுள்ள ஹக்கு அவர்கள் அல்லாஹின் பக்கம் கொண்டு வரப்படுவார்கள் நிற்கிறாங்க வேறொரு வகையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இழுத்து கொண்டு போகப்படுவார்கள் கொண்டு போகப்படுவார்கள் என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனையின் பக்கம் கொண்டு போகப்படுவார்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ் உண்மையான அவர்களுடைய எஜமானாகி அல்லாவின் பக்கம் சொல்றான் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில் தங்களுக்கு எஜமான் தங்களை பாதுகாக்கக்கூடியவன் தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் என்பதாக நினைத்து தெய்வங்களை வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த தெய்வங்கள் எல்லாம் இப்ப போயிடும் ஒண்ணுமே இருக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப உண்மையான மௌலா யார் அல்லாஹ் யார் உண்மையான உதவி செய்யக்கூடியவன் யார் மௌலான்னு சொன்னா இந்த இடத்துல மௌலாக்கு பல அர்த்தங்கள் இருக்குது இந்த இடத்துல மௌலாங்கிறது உதவி செய்யக்கூடியவன் ஏன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹல ஒரு இடத்துல சொல்லுகின்றான் வல்லதீன கபூர் லா மௌலாலகும் காபிரானவர்களுக்கு மௌலா அல்லாஹ் மௌலாவே கிடையாது அதாவது எஜமானே இல்லை அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல மௌலாக உலக உண்மையான மௌலா என்று அவர்களுக்கு சொல்லுகின்றான்னு சொன்னால் உதவி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம் மௌலாங்கிறதுக்கு யஜமான் என்ற அர்த்தம் உண்டு மௌலாங்கிறதுக்கு அடிமைங்கிற அர்த்தமும் உண்டு நேர் மாற்றமான அர்த்தம் உண்டு மௌலானான்னு சொல்கிறாங்க இல்லையா அது மௌலா இருந்து வந்தது அது யஜமான் தலைவர் தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் மௌலானா எங்களுடைய தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படும் சரி ருத்து அல்லாய் மௌலாகி அவர்களுடைய உண்மையான எஜமானாகி அல்லாஹாலம் உண்மையாக உதவி செய்யக்கூடியவனாகி அல்லாஹ் என்பக்கும் அவர்கள் திருப்பப்படுவார்கள் தண்டனைக்காக அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு ஒல் அல்லா என்போன் எதை இவர்கள் கற்பனையாக வணங்கி கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் மறைந்துவிடும் அங்கே இருக்காது முதல்ல காட்சி ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்றாங்க இது குற்றம் சொல்லிச்சு அப்படின்லாம் சொன்ன பாருங்க இதெல்லாம் உண்மை இருக்கு எல்லாம் மறைஞ்சு போய்டும் எல்லா அதனுடைய என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கூடிய இடத்துக்கு போயிடுங்க அப்படி பிறகு அல்லாஹாலா அடுத்த சில வசனங்களிலே சொல்லுகின்றான்